யாமத்தாளிலே இவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு செய்வார் யார் சொன்னது சரி யார் செய்தது சரி என்பதை தீர்ப்பு செய்வார் எந்த விஷயத்திலே அவர்கள் கருத்து மாறுபாடு கொண்டு அந்த விஷயத்திலே ஃபியாமத்தினாலே அல்லாஹால அவர்களிடத்தில் தீர்ப்பு செய்வான் என்பதாக சொல்லுவாங்க ஆனால் யாரும் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் அந்த தீன் அதே மாதிரி குரான் இதில் யாரும் சந்தேகப்படக்கூடாது சந்தேகம் இல்லாத ஒரு பொருள் அது யாரும் சந்தேகப்பட தேவையே அப்படி சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்த்து அல்லாஹால சொல்லுகின்றான் நபி சந்தேகமோ அல்லது வேற விதமான ஆட்சேபணையோ கிடையாது ஆனால் ரசூல்லாய் சல்லா அவர்களை பார்த்து சொல்லுவது அவருடைய உம்மத்தினருக்கு சொல்வது மற்ற மனிதர்களுக்கு சொல்லுவது இங்கி அவர்களை நேரடியாக நபி அவர்களை முன்னோக்கி அல்லாஹால சொல்லுகின்றான் த நபியே நீங்கள் நீங்கள் சந்தேகத்திலே இருந்தால் நபியே நீர் சந்தேகத்திலே இருந்தால் உதை நாம் இறக்கி வைத்துள்ளோமோ அதில் இருந்து சந்தேகத்தில் இருந்தால் இறக்கி வச்சது சரியா இல்லையா அப்படின்னு இருந்தால் அவர்களே சொல்லுகின்றார்கள் அறிவிக்க கூட ஒரு ஹதீஸ்லா அசுக் குலா அஸ் அலு நான் சந்தேகம் சந்தேகம் கொள்ளவும் இல்லை நான் யார்கிட்டையும் கேள்வி கேட்கவும் மாட்டேன் என்பதாக சொல்லுகின்றார்கள் அதாவது உமக்கு நாம் இறக்கி வைத்த விஷயத்தே விஷயத்தில் சந்தேகத்திலே உள்ளவர்களாக நபிய நீங்கள் இருந்தால் ஃபஸ் அலில் நதியின் எக்கரோனால் கிதாபம் கபலிக்க உமக்கு முன்னால் வேதம் பெற்றவர்கள் ஓதிக்க ஓதுகின்றார்களே அவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள் அதாவது யூத யூத நசாராக்களிடத்திலே யூதர்களிடத்தில் கேட்டு பாருங்கள் என்று அல்லாஹா தால சொல்லுகின்றார் நம்மை இறக்கி வச்சது சந்தேகமாயிருந்தா குரான் சந்தேகமாக இருந்தால் யார்கிட்ட கேட்கிறான் யூதர்கள்ட்ட கேளுங்க கிறிஸ்தவர்கள்ட்ட கேட்டு பாருங்கள் சந்தேகம் தெளிஞ்சு வரும் அப்படி கேட்டால் அவர் சொல்லுவாங்களா இப்போ யூதர்கள்ட்டே கிறிஸ்தவர்கள்ட்டே போய் இப்போ கேட்டேன்னு வச்சுங்க எங்க குரான் வந்து சந்தேகம் உள்ளதா சந்தேகம் இல்லாத உறுதியானதா அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க உறுதியானதுதான் அவங்க சொல்லுவாங்க நல்லா தால ஏன் கேட்டா அந்த வேதத்தில் இருக்குது ரசூல் வருவார் இப்படி ஒரு தூதர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதரை பற்றி உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள அடையாளங்கள் அத்தனையும் பதிவு செய்யப்பட்டு அவருக்கு இறைக்க பாய்க்கப்படக்கூடிய வேதமும் அதிலே இருக்குது வேதத்தை பற்றியும் கருத்துகள் அதிலே இருக்கின்றன நபியை பற்றி வேதத்தை பற்றி மட்டுமல்ல அந்த நபியை யார் பின்பற்றுவார்கள் அப்படிங்கறத பத்தி இருக்குது பக்ராவ்ல அந்த நபியை பின்பற்றக்கூடியவருடைய தன்மைகள் என்ன அதாவது சகாபாத்துடைய சிப்பத்துகள் என்ன அதே மாதிரி தர சொல்லியிருக்கோம் முகமதுல்ல வாசகங்கள்லாம் அதுல இருக்குது ஆனா அந்த மொழியில இருக்குது ஹைப்ரோ மொழியில் இருக்குது ஏ பேர் ரசூல்லா சவா அலையிஸ்லாம் அவர்களை பற்றியும் சஹாபாக்களை பற்றியும் குரானை பற்றியும் அவர்களுடைய வேதத்தில் இருக்குது அவங்க படிச்சிருக்கிறாங்க அவங்கள கேட்டு பாருங்க உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் அவங்கள்ட கேட்டு பாருங்க எப்படி சொல்லணும் கேட்டால் யூதர்களை பார்த்து சொல்லணும் உங்களுக்கு சந்தேகமாக தான் நபியிட்ட கேட்டுங்க குரானை பாருங்க அப்படின்னு சொல்லணும் அப்படி சொல்றதை விட்டு அல்லாஹால என்ன சொன்னால் இப்படி சொல்கிறது கருத்தனுன்னு கேட்டால் இந்த நபியை பற்றியும் இந்த வேதத்தை பற்றியும் அந்த வேதத்திலும் இருக்கின்றது அவர்களுக்கும் தெரியும் அப்படிங்கிற அப்ப தௌராத் வேதத்துல இஞ்சியில் வேதத்துல அப்படின்னா கிடையாது அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னார் ஒரு யூதர் சொன்னார் ஒரு கிறிஸ்தவர் சொன்னார் இலைக்க உமக்கு நாம் இறக்கி வைத்ததை நீர் அதை சந்தேகப்படக்கூடியவர்களாக நாம் நீர் இருந்தால் கித்தாப வேதத்தை ஓதுகிறவர்களிடத்திலே கேட்டுப்பார் கேட்டு பார்ப்பீராக வேதத்தின உமக்கு முன்னால் அனுப்பப்பட்ட வேதம் உமக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட அந்த ஓதுகிறார்களே அவர்களிடத்தில் கேட்டு பார்ப்பீராக சரி இதுல இன்னொரு கருத்து வேதத்தை ஓதுகிறவர்களிடத்தில் கேட்டு பார்ப்பீராக சொன்னா எல்லா யூதர்களும் அல்ல பிறகு யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த யூதர்கள் அவங்க யாரு அப்துல்லா பின் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் மதீனாவுக்கு வந்த பின்னால யூதர்களிலிருந்து முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்துல்லா அபின் சலாம் ரலி அல்லா தோலா நிறைய சொல்லியிருக்கோம் அவங்களுடைய சம்பவம் நிறைய சொல்லியிருக்கோம் அசுல்லா அலிம் அவர்கள் உண்மையான நபிதானா நம்முடைய ஏன்னா அப்துல்லா அபின் சலாம் அலி அல்லா தௌராத் வேதத்தை நன்றாக அறிந்தவர்கள் பெரும் ஆலிமவர் அதுல ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருந்தாங்க இபுனு சூர்யா என்று ஒருவன் இருந்தான் அவன் தௌராத்தை கற்றறிந்த மிகப்பெரிய மேதையாக இருந்தான் ஆனால் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை முரண்பாடின் காரணமாக பகைமையின் காரணமாக விரோதத்தின் பொறாமையின் காரணமாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்துல்லா அவர்கள் ரெண்டு தடவை போனாங்க ஒரு தடவை போனாங்க ரெண்டாவது தடவை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் மொதல் போனாங்க சொல்றாங்க அவங்களே சொல்றாங்க மதியனாவுக்கு வந்தவுடனே நான் போனேன் சலா அலி சொல்லம் அவர்கள் நான் உள்ளே நுழையும் பொழுது அவர்கள் சொல்லி கொண்டிருந்த வாசகம் ரொம்ப அற்புதமாக இருந்தது உபதேசம் ரொம்ப அற்புதமாக இருந்தது என்பதாக சொல்லிருக்கின்றார்கள் என்ன சொன்னாங்க இவர் உள்ள போறாரு சல்லா இருக்கிற இடத்துக்கு அங்கே அசுல்லா சுத்தி சஹாபாக்கள் இருக்கிறாங்க ஒரு உபதேசம் செய்து கொண்டிருக்கான் ஒரு ஹதீஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன ஹதீஸ் யாயு மனிதர்களே அஃப் சலாமை பரவ செய்யுங்கள் ஏழை எளியவருக்கு உணவழியுங்கள் வன்னாசினியாம் மனிதர்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் தொழுங்கள் இரவு நேரத்தில் எழுந்து தொழுங்கள் தத் குலுல் ஜன்னத் பி ரொம்ப சுகமாக சொர்க்கம் சென்று விடுவீர்கள் என்று சொல்லா இஸ்லாசு சொன்னாங்க இந்த வாசகம் ரொம்ப அற்புதமான வாசகம் ரொம்ப பெரிய அற்புதமான உபதேசம் இந்த உபதேசத்தை போன நான் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதனால இவர் நபியாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்துட்டேன் திரும்ப ரெண்டாவது தடவை ஒரு தடவை போகும்பொழுது ரசூல்லாய் சல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கணும் அந்த கேள்விக்கு பதில் ஒரு நபியை தவிர வேறு யாருக்கும் தெரியாது ரசூல்லாய் சல்லாஹிட்டே போய் கேட்கிறார் அவர் ரெண்டாவது போய் போகும்போது கேட்கறாரு ஒரு நான் கேள்விகளை கேட்கிறேன் அந்த கேள்விக்கு ஒரு நபி நபிதான் பதில் சொல்ல முடியும் நபி அல்லாத பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதாவது மூணு கேள்வி கேட்குறாரு அந்த மூணு கேள்வியில அதாவது ஒரு குழந்தை ஒரு குழந்தை தாயை போன்று தந்தையை போன்று தாயை சாயலிலே அல்லது தந்தையுடைய சாயலிலே அல்லது உறவினர்களுடைய சாயலிலே தாய் தந்தை தான் சொல்றாங்க தாயாருடைய சாயலிலோ அல்லது தந்தையுடைய வடிவத்திலோ குழந்தை உருவாவது எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க ரசூல்லா சலுள்ளா ஹரசா அந்த காலத்துல எல்லா மக்களுக்கும் வழங்கக்கூடிய அமைப்பில ரசுல்லா சலாச ஒரு கருத்தை சொல்றாங்க அது இன்றைய அறிவியலிலும் கூட ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம் அந்த ஹதீஸ் இன்றைய அறிவியலுக்கும் பொருத்தமாக இருக்கின்றது என்பதாக சொல்ல மக்கள் முன்னாள் பல தரம் ரச ஆணும் பெண்ணும் ஒன்றாக உறவு கொள்ளும் பொழுது ஆணுடைய விந்து முந்தி போனால் கர்ப்பத்திலே விழுந்தால் பிறகு பெண்ணுடைய முட்டை உள்ளே போனால் ஆண் குழந்தையாக உருவாகும் ஆண் பெண்ணாக ஏன் உருவாகும் கேட்கிறாங்க சாயல் அல்ல ஆணாக பெண்ணாக எப்படி உருவாகுன்றதுன்னு கேக்குறாங்க அப்போ முதல்ல கர்ப்பத்தில போய் அந்த விந்து விழக்கூடிய நேரத்துல ஆணுடைய விந்து முந்தி போனால் ஆண் குழந்தையாக பெண்ணுடைய முட்டை முந்தி போனால் பெண்ணுடைய பெண் பெண்ணாக அந்த குழந்தை பிறக்கின்றது என்று சுல்லா சலாசலம் பதில் சொன்னார் சதப்த உண்மை சொன்னீர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு பிறகு ரெண்டாவது ஒரு கேள்வி நீங்கள் வர மாட்டேங்குது மூணாவது கேள்வி என்னென்னு கேட்டால் சொல்லியிருக்கிற நேரத்துக்கு பல தெரியும் மூணாவது கேள்வி சொர்க்கத்திலே மூமின்களுக்கு முதன் முதல் வழங்கப்படக்கூடிய உணவு எது அப்படின்னு கேட்டாங்க சொர்க்கத்திலே முதன் வழங்கப்படக்கூடிய உணவு எது அப்படின்னு ரசூல்லாய் சல்ல சொன்னார்கள் ஒரு மீனுடைய ஈரல் என்பதாக சொன்னார்கள் ஒரு மீனுடைய ஈரல் சொர்க்கவாசிகள் அனைவருக்கும் சேர்த்து ஒரு மீனுடைய இருக்க ஒரு மீனிலே இருக்கக்கூடிய ஈரல் எடுத்து அவர்களுக்கு கொடுக்கப்படும் அதாவது அது சமைத்து கொடுக்கப்படும் அர்த்தம் என்ன அதாவது சாப்பிடக்கூடிய அமைப்பிலே அது தயார் செய்து கொடுக்கப்படும் எல்லாருக்கும் என்று ரசூல்லாய் சல்லன் சொன்னாங்கன்னு நீர் உண்மை சொன்னீர் என்பதாக அவர் பதில் சொன்னார் உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இந்த கருத்து தெரியாது என்று அவர் முதலாய் சொல்லிட்டார் இஸ்லாத்தை ஓதுகின்றவர்கள் இதே மாதிரி இன்னொரு காலத்தில் இருந்தார் ஆனால் அது வரைக்கும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை பத்து வருஷமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல நன்றாக ஓதியவர்கள் படித்தவர்கள் அவர்களிடத்தில் அவர்களிடத்தில் என்பதாக பொருளாகும் என்று குறிப்பிடப்படுகின்ற நீ சந்தேகத்திலே இருந்தால் அப்படிங்கிறது இன்னொரு கருத்துக்கு இணை வைக்கக்கூடிய மனிதனே நீ சந்தேகப்பட்டால் இந்த குரானிலே குரானை கொண்டு வந்து தந்த நபியிலே உனக்கு சந்தேகம் இருந்தால் நீ கேட்டுப்பார் தபி அன்சல்னா இலைக்க நபியே உமக்கு இறக்கி வைத்து இந்த வேதத்தில் இருந்து சத்தியம் உம்மிடத்தில் வந்து விட்டது சொல்லாதக்கு நன்ன மெயர்மும் தெரியும் சந்தேகிக்கக்கூடியவர்களில உள்ளவராக நீர் ஆகிட வேண்டாம் இதுவும் அதே மாதிரிதான் ரசூல்லாய் சல்லா அலே செல்லம் அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகின்ற ரசூல் ரசூலை நோக்கி சொல்லக்கூடிய அந்த வாசகம் மற்றவர்களுக்கு உன்னிலையாக கொடுக்கப்பட்டு சொல்லப்பட்டு இருக்கின்றது மற்றவர்களைத்தான் அங்கே கருத்தாக கொள்ள வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றது இது மாதிரி நிறைய ஆயுதங்கள் குரலில் பலதரம் சொல்லப்பட்டிருக்கு அதனால் ரசூல்லாய் சல்லா அலி செல்லம் அவர்கள் சந்தேகத்திற்கு சந்தேகப்படுகின்றார்கள் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல பல இந்த மாதிரி ஆயத்துக்களை தான் யூதர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் எடுத்துக்கிட்டு பாருங்க அவங்க குரான்லயே நபியே சந்தேகப்படுவதாக சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க சொல்லி கொண்டிருப்பார்கள் ஆனா கருத்து என்னன்னு கேட்டா ரசூல்லாய் சல்லா அலி அவர்களை முன்னோக்கி சொல்லுவது அவருடைய உம்மத்தினருக்கு சொல்லுவதாக கருத்தாகும் என்பதை நாம் விளக்க வேண்டும் வலா தக்கு நினல் நவீன கதமூபி ஆயாத்தின்லாகி பத்து மினல் ஹாசிரின் அல்லாஹுடைய ஆயத்துக்களை அல்லாஹுடைய ஆயத்துக்கள்னா குரானுடைய ஆயத்த வசனங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் அல்லாவுடையே ஒருவராக உள்ளவர்களாக நீர் ஆகிடுவேர் சேர்ந்தவராக என்பதை குறிப்பிடுகின்றனர் சரி இதெல்லாம் சொல்லிவிட்டு இதே ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு ஆறுதலாகவும் அல்லாஹத்தால சொல்லி காட்டுகின்றான் சந்தேகப்படக்கூடாது சந்தேகப்படுகின்றவர்கள் நஷ்டவாளர்கள் என்றால் சொல்லிவிட்டு பொதுவாக யார் நம்பிக்கை கொள்ளுகின்றார்களோ அவர்களெல்லாம் வெற்றி அடைந்து விட்டார்கள் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் வெற்றி அடைய முடியாது சரி நம்பிக்கை கொள்ளாதவர்கள் அல்லாஹத்தால் அவர் மீது முதலாவதாகவே தீர்ப்பளித்திருக்கின்றான் இவங்கள் எல்லாம் ஈமான் கொள்ளுவார்கள் இவர்களெல்லாம் ஈமான் கொள்ள மாட்டார்கள் நிறைய ஆயத்துக்கள் குரலில் இருக்குது இல்லையா அதாவது எல்லாம் யாருடைய விஷயத்திலே ஹிதாயத்தை நாடி இருக்குன்னாலும் அவர்களுக்கு மட்டுமே ஹிதாயத்து கிடைக்கும் யாருடைய விஷயத்தில் நாடவில்லையோ நாடவில்லையோன்னு சொன்னால் அவர்களுக்கு முன்னதாக எல்லாத்தால் பதிவு செய்து வைத்து விட்டான் இவங்கெல்லாம் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பின்னையும் சொல்லணும் அது வேறு விஷயம் அதை நிறைய சொல்லியிருக்கிறோம் சொல்ல வேண்டிய கடமை நம்ம சொல்ல வேண்டியது என்ன சொ வந்து யாரும் யாருமே தொலை வரமாட்டாங்க அப்படிங்கிறக்காண்டி தொழுகையை பற்றி சொல்லாமலே இருக்கக்கூடாது யாருமே ஜக்காத்து கொடுக்க மாட்டாங்க அதனால் நான் ஜக்காத்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு தெரியுது இந்த ஊரில் யாருமே தோழமாட்டோம் என்னதான் சொன்னாலும் கூட தோழமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலை தெரியுதுன்னு வச்சுங்க உறுதி தெரியும் உறுதியாக இருக்குது அதனால் என்ன சொல்லி என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் விட்டக்கூடாது சொல்லித்தார் நம்ம கடமை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இங்கே அல்லாஹால அந்த கருத்தை சொல்லினேன் இன்னதின் ஹக்கத்தாலேகின் களிமத்து ரப்பிக்க உம்முடைய ரப்புடைய தீர்ப்பு களிமத்து ரப்பிக்கன்னு சொன்னால் உன்னுடைய ரப்புடைய தீர்ப்பு யாரின் மீது விதியாகிவிட்டதோ அப்படிப்பட்டவர்கள் லாயோமினோன் ஈமான் கொள்ள மாட்டார்கள் உம்முடைய ர தீர்ப்புன்னுன்னு சொன்னால் அலா கதிர் அவனுடைய முடிவு அவனுடைய நாட்டம் யாரின் மீது விதியாகிவிட்டதோ அவர்கள் லாய் ஈமன் கொள்ளவே மாட்டார்கள் வலவ் ஜா அத்துகம் குல்லு ஆயத்தின் அத்தாயிரதாபல்லி வலவ் ஜா அத்துகம் குல்லு ஆயா எத்தனை அத்தாட்சி வந்தாலும் சரி ஈமன் கொள்ள மாட்டாங்க வலவ் ஜா அத்துகம் அவர்களிடத்தில் வந்தாலும் சரி குல்லு ஆயத்தின் எல்லா அத்தாட்சிகளும் எல்லா ஆயத்துகளும் எல்லா படிப்பினைக்கு விஷயங்களும் வந்தாலும் சரி எத்தனை சுனாமி வந்தாலும் சரி படிப்படி பெறவே மாட்டாங்க வள உ ஜாத்துக்கும் குல்லு ஆயத்தின் உலகம் பூரா பார்க்குறோம் தினந்தோறும் பார்க்குறோம் நேற்று முந்தா நாள் இந்த அதுக்கு ஒரு பேர் வேற வச்சுக்கிறாங்க புயல் அடிச்சிச்சு அந்த புயலில் வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் அழிஞ்சு போனாங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் ஆளவே காணும் இன்னும் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் ஆளவே காணாங்கிறோம் பங்களாதேஷில் இல்லையா அதுக்கு என்ன பேர் ஒன்று வச்சுருந்தாங்க அந்த புயலுக்கு வேறு பேர் வச்சுருக்கிறாங்க அவங்களும் பேர் வச்சுக்கிறது சிடர் அப்படின்னு ஒரு பேர் சிடர்னு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க சரி அப்படி ஒரு ஆயத்து எத்தனை ஆயத்து வந்தாலும் சரி நாங்கள் இப்படித்தான் இருப்போம் எத்தனை அத்தாட்சிகள் வந்தாலும் சரி படிப்பினை பெற மாட்டோம் அப்படிங்கிறாங்க ஆயத்துகள் ஒவ்வொரு ஆயத்து வந்தாலும் சரி எல்லா ஆயத்துக்கள் அத்தட்சி வந்தாலும் சரி என்ன அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் கடைசியில் என்ன ஹத்தா எரவுல் அதாபல் அலீம் நோவினை தரும் வேதனை அவர்களிடத்தில் வரும் வரைக்கும் அவர்கள் பார்க்கும் வரைக்கும் ஹத்தா எரோ அவர்கள் பார்க்கும் வரைக்கும் நோவினை தரும் வேதனையை அவர்கள் பார்க்கும் வரைக்கும் பிரதிரி கடைசி நேரத்தில் தானே எத்தனை பெரிய அத்தாட்சிகள்லாம் காட்டினாங்க ஒரே ஒரு அத்தாட்சி போதுமே ஒரு மோஜிசா போதுமே அவன் மாறுறதுக்கு அல்லாஹுடைய நாட்டை இல்லை அப்படின்னு நடத்தினான் அல்லாஹ் அதை பற்றி நா அல்லா அவனை பற்றி செய்து விட்டான் இவன் ஈமான் கொள்ளவே மாட்டான் என்பதாக அதே மாதிரி முன்னால் உள்ள நபிமாருடைய வரலாறுகள் நிறைய இருக்கின்றன நம்பி நம்பிக்கை கொள்ளாதவர்கள் கடைசி வரைக்கும் நம்பிக்கை கொள்ளாமல் தான் அழிக்கப்படும் வரைக்கும் நம்பிக்கை கொள்ளவே இல்லை ஈமான் கொள்ளவே அடுத்து அல்லாஹலா நபி யூனுஸ் அலஹ் இஸ்லாமனுடைய சம்பவத்தை சொல்லுகின்றான் அவர்களும் அவருடைய கவுமுகளும் ஃபிரான் ஃபிரோனுடைய கவுமுகள் கடைசி வரைக்கும் அவங்க ஈமான் கொள்ளவே இல்லை இது மாதிரி ஆதி சம்பவம் வரலாறு நிறைய சொல்ல வரிசையாக சொல்லியிருக்கோம் அல்லாஹாலா நிறைய விஷயங்கள் இங்கே அதற்கு நேர் எதிராக மாற்றமாக உங்கள் கருத்தை யூனுஸ் அலி இஸ்லாத்துடைய கவுமுகள் அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹலா பதிவு செய்து வைத்திருக்கின்றான் இங்கே பலௌலா காணத்து இதெல்லாம் அமிமாவது நமக்கு படிப்ப ஒரு சின்ன கிராமம் கொண்டதாக ஊர் மக்கள் ஈமான் கொண்டவர்களாக பலன் தரக்கூடியதாகவும் இல்லை எந்த ஒரு சிறிய கிராமமும் ஒரு ஊரும் ஈமான் கொண்டு அந்த ஈமான் அந்த ஊருக்கு அப்படின்னா அந்த ஊர் உடையவர்களுக்கு பலன் தருவதாக இல்லை இல்லா கோம யூனு யூனுடைய சமூகத்தை தவிர சமுதாயத்தை தவிர ஒரு ஊர் ஒரு அந்த ஊர் நபி ஒருவர் அனுப்பப்பட்டார் அந்த நபி பிரச்சாரம் செய்தார் பிரச்சாரம் செய்ததை அந்த மக்கள் கேட்டார்கள் கேட்ட அந்த பிரச்சாரத்தின் காரணமாக ஈமான் கொண்டு பலன் பெற்ற எந்த ஊரும் கிடையாதுங்க அதாவது ஒரு சிலரை தவிரன்னு இருக்கான் யார் ஈமான் கொள்கிறாங்களோ அவங்கள தவிர அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் பேர் தானே தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் பிரச்சாரம் செய்து எண்பத்தி ரெண்டு பேர் தான் இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க நானூறு ஐநூறு வருஷம் பிரச்சாரம் செஞ்சாங்க ஆறு சமூகத்துடைய கூட்டத்தால் அந்த சாரியை நம்பி அவங்க இவங்கெல்லாம் நிறைய நானூறு இரநூறு முந்நூறு வருஷம்லாம் வந்து பிரச்சாரம் செய்தார்கள் ஒரு சிலர் ஈமான் கொண்டார்கள் சொற்பமானவர்கள் அப்படின்னு அல்லாஹால குரால் சொல் ரொம்ப கொஞ்சமானவர்கள் அவர்களை தெர மீதி எவரும் ஈமான் கொள்ளவில்லை அந்த ஈமான்வர்களுக்கு பலன் அளிக்கவில்லை ஆனால் யூனூஸ் அலையா ஒரு சமுதாயத்தில் அனுப்பப்பட்டாங்க இவங்க பிரச்சாரம் செஞ்சாங்க அந்த பிரச்சாரத்தின் காரணமாக அவர்கள் பலன் பெற்றார்கள் அப்படின்னு அல்லாஹால சொல்லுங்கள் லம்மா ஆமனு கஷப்னா அன்கும் அதாபல் ஹிஸி அவர்கள் ஈமான் கொண்ட பொழுது யூனஸ் அலைய்ஸ்லாத்துடைய கோமங்கள் ஈமான் கொண்ட பொழுது அவர்களை விட்டும் நாம் கேவலமான தண்டனையை வேதனையை நாம் நீக்கிவிட்டோம் பில் ஹயாத் இத் துணியா உலகத்திலேயே கேவலமான தண்டனை வரவிருந்துச்சு அதை நீக்கிவிட்டோம் மத்தனாகும் இலாகிம் அவர்களை நாம் குறிப்பிட்ட பின்னால் அதற்கு அதற்கு பின்னால் குறிப்பிட்ட ஒரு காலம் வரைக்கும் அவர்களை நாம் உலகத்தில் சுகம் பெறச் செய்தோம் வாழ வைத்தோம் என்று அல்லாஹலா சொல்லுவேன் யூனிஸ் அலா இஸ்லாத்து சமூக இல்லாத திருங்க முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு நபிமாருடைய விஷயத்தில் சொல்லியிருக்கேன் யூனூஸ் அல்லாய் இல்லாம அவர்களே அல்லாஹலா இராக் என்ற பகுதியில் இப்போ இராக் இருக்கிறது அதில் மோசல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு ஒரு ப ஒரு பகுதி இருக்குது அந்த மோசல் அப்படிங்கிற ஒரு பெரிய நகரம் அதில் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு சிற்றூர் நைனுவா அல்லது நீனுவா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிராமத்துக்கு நபி யுனிசு அல்லாய் அவர்களை நபியாக அனுப்பினான் அல்லாஹத்தால அந்த கிராமத்தில் எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படிங்கிறது அல்லாஹத்தாலா குரான் அல்ல சூரத்து என்ற அத்தியாயத்தில் சொல்லுகின்றான் அரசு ஒரு லட்சம் பேர் அல்லது விட கொஞ்சம் கூடுதல் ஒரு லட்சம் அல்லது விட சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய மனிதர்கள் இருந்தாங்க அந்த ஊரில் அந்த ஊருக்கு நபி யூனிசு அல்லாய் அவர்களை நபியாக அனுப்பினான் யுருசு அல்லா இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டே இருந்தார்கள் நீண்ட காலம் பிரச்சாரம் செய்தும் கூட அந்த மனிதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஈமானுக்கு வரவே இல்லை கடைசியாக யுருசு அல்லா அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் எப்படி நான் சொல்கிறது கேட்கல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தண்டனை வரும் முன்னாள் ஒரு அபிமார்களுடைய கோபுகள்லாம் இப்படித்தான் இருந்தாங்க அவர்களுக்கெல்லாம் தண்டனை வந்தது அப்படின்னு சொல்லி இந்த கதைகள்லாம் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கேட்கவே இல்லை கடைசி வரைக்கும் கேட்கல அவங்க கடைசியாக அல்லாஹாலத்தில் கேட்டாங்க அல்லாஹத்தாலா உத்தரவு கொடுத்துட்டான் அதாவது இவர்களுக்கு தண்டனை வருகின்றது வரப்போகுது அப்படின்னு இப்படி வர்றதுனால நீங்கள் வந்து இந்த ஊரில் இருந்து வெளியாயிடுங்க பொதுவாக நபிமார்களுக்கு அல்லாஹத்தால் சொல்லக்கூடிய தண்டனை வரும்பொழுது நபிமாரும் நபிமாரை சார்ந்தவர்களும் அங்கிருந்து போயிடணும் ஏதாவது ஒரு வகையில் அவர்களை காப்பாற்றி விடுவோம் அல்லாஹத்தால் ஊருக்கு வெளியே போயிடணும் அதாவது நூஹலை இஸ்லாமர்களுக்கு செஞ்ச மாதிரி ஒரு கப்பலை செஞ்சாதில் அவர்களை அனுப்பிவிடுவோம் இப்படி எல்லாம் பல விதமான பாதுகாப்புகளை அல்லாஹத்தால் தந்து விடுவோம் யூனிஸு அலை இஸ்லாமர்களுக்கு சொன்னால் அங்கே நீங்கள் வெளியே போயிடுங்க அப்படின்னு ஊரை விட்டு வெளியே போயிடும் இப்போது அந்த மக்கள் அந்த நைனுவா கிராமத்துடைய அந்த மக்கள் பார்த்தாங்க ஆலோசனை பண்ணாங்க தங்களுக்கு மத்தியில் இவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஒரு சமயம் உண்மையாக இருக்குமோ அதெல்லாம் கிடையாதுப்பா ஏன்னா தூண்டி உடலுக்கு பல பேர் இருப்பாங்கள்ல இல்லை அல்லா அப்படின்லாம் உண்மையெல்லாம் கிடையாது அப்படி இருந்தால் அவர் நம்மள்டே இருப்பார் இவர் நம்மள்கிட்ட இருக்கிற வரைக்கும் தண்டனெலாம் வராதுப்பா ஏன்னா இவர் இருக்கிற நேரத்தில் தண்டனை அல்லாத்தெல்லாம் அனுப்ப மாட்டோம் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லான்னு இருந்தான் அப்படின்னு சொன்னால் அவனைத்தான் வணங்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து இவரை பாதுகாப்பான் யூனிஸை பாதுகாப்பான் அப்படி அந்த பாதுகாப்பு நமக்கும் உண்டு அவர் இருக்கிற வரைக்கும் தண்டனை வராது பொதுவாக இது நியதி அது அந்த நபி அந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் தண்டனை வராது அந்த நபியை வெளியே போக சொல்லிட்டு தண்டனை அல்லாஹாலா அனுப்புவோம் இல்லையா நிறையா பார்த்து குரானா நிறைய இருக்கிறது மாதிரி ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு அல்லாஹாலாக சொல்லுகின்றன இவர்களை நாம் வேதனை செய்ய மாட்டோம் இவர்களை நாம் அழிக்க மாட்டோம் இந்த மக்கா மதீனாவாசிகளை அரபு நாட்டுக்காரர்களை அழிக்க மாட்டோம் எது வரைக்கும்னா நீர் அவர்களுக்கு மத்தியிலே இருக்கும் வரைக்கும் அல்லது அவர்கள் மக்காவாசி அரபு நாட்டுக்காரர்களை அழிக்காமல் இருப்பதற்கு சொன்ன அங்கே இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் ரசூல்லா இருக்கிறது அவர்களுக்கு அகாபு தண்டனை ஹலாக் வர்றதை தடுக்குது ரசூல்ல இருப்பது இன்னொன்று நீங்க போயிட்ட பிறகு அழிவு வராமல் இருக்கிறது காரணம் செய்யக்கூடியவர்கள் இருக்கும் இருக்கிற நேரத்துலையும் சரி இல்லாத நேரத்துலையும் சரி இஸ்திஃபார் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பாவமன்னிப்பு தேடுதல் தௌபா செய்வதின்னு சொன்னால் அழிவு வராது இது வெளிப்படையான ஒரு காரணம் அந்த அங்க காரணம் ரசூல்லாய் சல்லா அலையம் அவர்களுக்கு அல்லாஹாலா கேரண்டி கொடுத்துருக்க நீங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் உங்க உம்மத்தை நாம் ஒட்டுமொத்தமாக அழித்து விட மாட்டோம் என்றதாக சொல்லியிருக்கோம் அது ஒரு அசல் காரணமாக சரி இங்கே யூஸ் அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹாலா சொன்னால் போயிட்டால் இவங்க மஷ்வரா பண்ணாங்க இந்த ஆள்கள் எல்லாம் சேர்ந்து அவரை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருப்போம் அவர் என்றைக்காவது ஊரை விட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் அப்போ தண்டனை வர்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போ வேணால் பார்த்துக்கலாம் அது வரைக்கும் இப்படி இருப்போம் அப்படின்ட்டாங்க ஏன்னா ஈமான் கொண்டு விட்டால் நிறைய வலு நிறைய பாரம் ஏற்படும் ரொம்ப சிரமங்கள் ஏற்படும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது இல்லை அதனால தானே லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொன்னாங்க ரசூல்லாய் இல்லாமல் கோலு லா இலாஹில் அல்லா துஃபுலிஹோ அப்படின்னு சொன்னாங்க அபு தாலிப் போகக்கூடிய நேரத்துலேயும் கூட இறந்து போகக்கூடிய நேரத்தில் அவருக்கு பக்கத்தில் உட்காந்து ரசூல்லா உட்காந்துருக்காங்க எதிரில் வந்து அபுஜெயல் போன்ற அந்த தலைவர்கள்லாம் உட்காந்துருக்கிறாங்க என்னுடைய தந்தையை நீங்கள் இந்த களிமாவை மட்டும் சொல்லிவிடுங்க நீங்கள் வந்து வெற்றி பெற்று விடுவீர்கள் ஆ அதுக்கு முன்னால் அந்த இறந்து போகிறதுக்கு முன்னால் உள்ள ஒரு விஷயம் ஒரு நிகழ்ச்சியில் அபு தாலிப் படுக்கையில் இருக்கிறாரு ரசூல்லாய் சல்லா அலுவலிஸ்லாம் போகிறாங்க பார்க்குறதுக்காக வேண்டி அப்போ ரசூல்லா சல்லாஹ் இஸ்லாம் அவர்களுக்கு அபு தாலிப் சொன்னார் மகனே இந்த உன்னுடைய கவுமுகள்லாம் பாருங்கள் ரொம்ப வந்து வேதனைப்படுறாங்க வருத்தப்படுறாங்க நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் அந்த அவங்க சொல்கிற மாதிரி கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் பேசாமல் இருந்தால் உங்கள் பிரச்சாரம் பிரச்சாரம் செய்யாத சரி நீங்கள் உங்கள் கொள்கையில் இருங்க ஆனால் பிரச்சாரம் செய்யாமல் இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டாங்க அதை விட்டுட்டால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் சொன்னாங்க அபதாரசுலா சிலாசில சொன்னாங்க என்னுடைய அருமை தந்தையே சூரியனை கொண்டு வந்து என்னுடைய வலக்கரத்தில் வைத்து சந்திரனை கொண்டு வந்து என்னுடைய இடக்கரத்தில் வைத்தாலும் கூட நான் பின்வாங்க மாட்டேன் இந்த பிரச்சாரத்தை விட்டோம் என்பதாக சொன்னார்கள் அப்படின்னு வரலாற்றில் கொடுப்பது இந்த நேரத்தில் அவங்க அம்புஜையில் அந்த தலைவர்கள்லாம் வந்தாங்க பார்க்குறதுக்காக வந்த ஒன்று இந்த ஒன்று கவுகள்லாம் வந்திருக்காங்க பேசிக்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் சுல்லாய் சலாயில் அபுஜெயலை பார்த்து சொன்னாங்க அபுஜெயலில் அந்த கூட்டத்தை பார்த்து சொன்னாங்க ஒன்றும் நான் ஒரு வார்த்தை ஒரு விஷயத்தை ஒரு வாசகத்தை ஒரு சொல்ல சொல்கிறேன் அந்த வாசகத்தை இவங்க சொல்லிவிட்டாங்கன்னு சொன்னால் நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னாங்க பிரச்சாரத்தை விட்டுறேன் அதோடு இவங்களோட சேர்ந்துட்றேன் நான் சொன்னாங்க ஒரே ஒரு வாசகம் தான் அபுஜெயலாக மற்றவராக சொன்னாங்க அந்த இடத்துல அடையா ஒரு வாசகம் தானே ஒன்று என்ன கூட சொன்ன சொல்லுங்கள் என்ன அப்படின்னு கேட்டான் அபுஜெயல் ரசூல்லா சல்லா ஹலிஸ்லாம் சொன்னால் அதுதான் லா இலாஹா இல்லல்லா பார்த்தியா இதுதானே வேணாங்கிறது அப்படின்னா அந்த வசதி தான் நாங்கள் சொல்ல மாட்டோங்கிறோம் வேற ஏதாச்சும் சொல் எத்தனை சொன்னாலும் சரி நாங்கள் செஞ்சிடறோம் ஆனால் இதை மட்டும் சொல்ல மாட்டோம் காரணம் கேட்டால் லா இலா இல்லல்லா என்று சொன்ன பின்னால் அவங்க குடிக்கக்கூடாது திருடக்கூடாது பொய் பேசக்கூடாது முரட்டத்தனம் செய்யக்கூடாது ஜினாஸ் செய்யக்கூடாது வட்டி வாங்கக்கூடாது அடுத்தவருக்கு துன்பம் தரக்கூடாது எதையுமே அவனுடைய இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது எல்லாமே அல்லாஹ் ரசூருடைய இஷ்டத்துக்கு இருக்கணும் பெரிய பாரமான விஷயம் மனிதன் தன்னுடைய விருப்பத்திற்கு இருக்கிறான் அப்ப லாயில சொல்றது அர்த்தமே இல்லை என்ன விரும்புகின்றனோ அதையெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கொள்வது அதே மாதிரி முகமது ரசூல்லா சொல்லிட்டா முகமது அவர்கள் சொன்னார்களோ அதையெல்லாம் நான் கேட்கிறேன் நடக்கிறேன்னு அங்கே ஒரு வாதா கொடுத்தா முகமது ரசூல்லா சொன்னாவே கலிமா சொல்றதுன்னு அர்த்தம் என்ன வெறுமனே களிமா சொல்லிட்டே இருக்கிறது அர்த்தம் இல்லையா களிமா சொ சொல்ல நோக்கமே அல்லா சொல்கிறதையும் ரசூல் சொல்றதையும் முழுமையாக கேட்குறேன் மாறு செய்யவே மாட்டேன் எந்த காலத்திலும் எந்த நேரத்தில் செய்ய மாட்டேன் இரு இருபது ஒரு மணி நேரத்தில் எந்த நிமிஷமும் மாறு செய்ய மாட்டேன் அப்படின்னு அறுத்தான் அப்போ அது மாதிரி இவங்க சொன்னாங்க இந்த அவர் வரைக்கும் இந்த மாதிரி தண்டனை வராது அவர் போகிறது நம்ம கவனிச்சிட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தண்டனை வரும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னா கடைசி வரைக்கும் சொன்னாங்க அதே மாதிரி ஒரு நாள் காலையில் எந்த சிச்சு பார்க்குறான் யூனிஸு காணும் அவர் அவரை சேர்ந்தவரும் ஒருத்தருமில்ல எல்லாம் போயிட்டாங்க போயிட்டாங்க என்பது மட்டுமல்ல கால நேரம் விடிஞ்சிச்சு கொஞ்ச நேரத்திலேயே சூரியன் உதயமாகி கொஞ்ச நேரத்திலேயே மேகம் திரண்டு வந்துச்சு கருமேகங்கள் வருது ஒரு மாதிரி பயங்கரமான சூழ்நிலை இருந்துச்சு பார்த்தாங்க ஆலோசனை பண்ணாங்க இன்னொரு வரலாறு சொல்லப்பட்டிருக்க அங்கே உள்ள ஒரு ஆலிம்சா இருந்தார் பெரிய ஆலிமிஷா ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம் இந்த மாதிரி இருக்குது யூனஸுக்கான ஆள் நான் முதலே சொல்லியிருக்கேன் யூனை கவனிக்கிட்டே இருங்க அவர் போய்ட்டானா தண்டனை வந்துடும் அதனால் இப்போ வர தண்டனை வரக்கூடியதான் எல்லோரும் வாங்க போய் தவாச்சியெல்லாம் அப்படின்னு சொல்லி அவரும் அபி அபிப்பிராயம் சொன்னாரு அதனால எல்லாரும் என்ன பண்ணாங்க உடுத்திருந்த அந்த உடைகள்லாம் கட்டிட்டு கம்பளி போர்வை அணிஞ்சுக்கிட்டாங்க எல்லாருமே உள்ள குட்டி மனைவி மக்கள் ஆடு மாடு எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு அந்த ஊருக்கு வெளியே உள்ள ஒரு பெரிய மைதானத்துக்கு போயிட்டாங்க ஒரு லட்சம் பேரும் போய் அல்லாஹால இடத்துல கெஞ்சனாங்க யாரு எல்லாம் நாங்க தப்பு செஞ்சுட்டோம் அந்த மாதிரி எங்களை நீங்க மன்னிச்சுரு அப்படின்னு சொல்லி கதறினாங்க கெஞ்சனாங்க எவ்வளோ நேரம் எவ்வளோ நாள் அப்படிங்கலாம் கருத்து வேறுபாடு இருக்குது கொஞ்சம் நேரம் அப்படின்னு இருக்குது ஒரு மணி நேரம் இருக்குது ஒரு நாள்னு இருக்குது மூணு நாள்னு இருக்குது நாலு நாள் இருக்குது நாற்பது நாள்னு கூட இருக்குது நாற்பது நாள் அந்த இதில் மஸ் மைதானத்தில் ஒரு வரலாறு இருக்குது சரி அப்படியா கெஞ்சனாங்க கதறினாங்க தௌபா செஞ்சாங்க அல்லாஹால தௌபாவை ஏற்றுக்கொண்டான் அதாபு போயிடுச்சு வந்த தண்டனை போயிடுச்சு ஆனால் அதாபு வந்துச்சா வந்த பிறகு எப்படி போகும் ஏன்னா கிடை அந்த பாக்கியம் காப்பாற்றி அல்லாத்துல அழிச்சிட்டே கேட்ட மட்டும் கேட்டா அவன் தண்டனை வந்த பிறகு செஞ்சான் அவங்க தண்டனை வர்ற மாதிரி அறிகுறிகள் தெரிஞ்சிச்சு அந்த நேரத்திலையும் செஞ்சுட்டாங்க முன்னாள் போன வர சொல்லையா ரெண்டு நேரத்தில் தௌபாய் ஏற்றுக்கொள்ள ரெண்டு நேரம் வருவோம் வரைக்கும் தௌபா ஏற்றுக்கொள்ளவும் அந்த ரெண்டு நேரம் வச்சான் தௌபாய் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஒன்று எல்லா காலத்திலையும் உள்ளது அதுதான் வந்து உயிர் போகக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிர் போகக்கூடிய நேரத்தில் அந்த உயிர் தொண்டை குழிக்கு வரும் வரைக்கும் மாலம் யுவரு ஒரு மனிதனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் ரசூல்லா சவாலும் சொல்லுகின்றார்கள் இன்னாக இயக்க போல தௌபத்தில் ஆபதி மாலம் யுவர் ஒரு அடியானுடைய தவுபாவை அல்லாஹாலா ஒப்புக்கொள்வான் கர்கரா வராமல் இருக்கும் நேரம் இல்லாம் அதாவது தொண்டையில் வந்து அந்த ரூஹு தொண்டைக்குழிக்கு வந்த உடனே ஒரு சத்தம் கேட்கும் அப்போ இப்போ வாய்க்கு பிடிக்கும்போது தண்ணியை வச்சுக்கிட்டு கர்கரா செய்யணாது சொன்னது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ரூஹு தொண்டைக்கு வர தொண்டைக்குழிக்கு வர்ற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சவுண்டு ஏற்படும் அந்த இடத்துக்கு ரூஹு வந்துருச்சு அதுக்கு பிறகு நான் அல்ல அஸ்துல்லா அல்லா அத்தூபிஹின்னு சொன்னால் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது அதுக்கு முன்னாலேயே தௌபா வந்துரும் உடல் உயிர் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நேரத்திலேயே வந்துடும் உயிர் வாங்கப்படக்கூடிய நேரத்தில் காட்சிகளை பார்க்கறான் அந்த நேரத்தில் வந்து தௌபா செஞ்சான அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இப்போ யூருசலே இஸ்லாத்துடைய கவுகங்கள் செஞ்ச தௌபா உடல் உயிரில் உயிர் உடலுக்குள்ளே உயிர் இருக்கக்கூடிய நேரத்தில் தௌபா செஞ்சால் ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னமே அது மாதிரி நிலை சிராவனுடைய தௌபாயிருக்குது அவன் செஞ்சது நான் வந்து ஈமான் கொன்றேன்னு சொன்னது தொண்டகோடிக்கு வந்தால் என்ன இல்லை அது மாதிரி அதனால் அவன் ஏற்றுக்கொள்ளப்படலை இவரது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதாக சொல்லப்பட்டு சரி ஏற்றுக்கொள்ள அல்லாஹலா ஏற்றுக்கொண்டான் தண்டனை போயிடுச்சு எல்லாம் மகிழ்ச்சிகரமாக ஊருக்கு போனாங்க ஈமான் கொண்டாங்க வணக்கம் செய்ய ஆரம்பித்தாங்க நல்லாவில் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்போ யூனிஸ்டலைஸ்லாம் என்ன பண்ணாங்க அதை ஊரை விட்டு வெளியே போனாங்க வெளியே போய் ஒரு இடத்த தங்கியிருந்தாங்க அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் மற்றவங்களாம் தங்கியிருந்தாங்க தங்கி இருக்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா அங்கே இருக்கிற இடத்துல வந்து இந்த ஊருக்கு என்ன தண்டனை வருது மழையோ கல்மாரியோ எது வரும்மோ பூமி நடுக்கமோ ஏதோ ஒன்று அந்த தண்டனை வர்றதை அவங்களுக்கு தெரியும் பார்த்துட்டு இருக்கிறாங்க வர்ற மாதிரி அறிகுறி தெரிஞ்சிச்சு அதையும் பார்க்குறாங்க அவங்க அங்கேருந்து தூரத்தில் இருந்து அப்புறம் பார்த்தா எல்லாம் போயிடுச்சு ஒன்றுமே காணும் என்னன்னா அது மூணு நாளைக்குள்ளே அவங்களுக்கு தண்டனை வரும்னு நம்ம சொல்லிவிட்டோம் மூணு நாள் டைம் கொடுத்துருந்தாங்க அந்த மூணு நாள் வந்துடுச்சு மூணு நாள் முடிஞ்சிச்சு இப்போ அதான் வர்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் போயிடுச்சு இப்போ என்ன ஒரே ஒரே ஃபிக்கர் ஆகிடுச்சு அவருக்கு ஒரே சிந்தனை ஆக நம்ம சொன்னது பொய்யின்லாம் வழங்குவாங்க அல்லாதானே சொன்னான் எனக்கு அல்லாஹத்தாலாவுடைய கட்டளை எப்படி ஆகி போச்சே எப்படி ஆச்சு அப்படிங்கிற இவருக்கு தெரியல இவங்க தவ பச்சாலும் அவருக்கு தெரியாது அவர் பாட்டுக்கு போய் உட்காந்து ஃபிக்கர் பண்ணிட்டுருக்காரு இன்னும் தண்டனை போயிடுச்சே சரி திரும்ப ஊருக்குள்ளே போகலாமா அப்படின்னு யோசனை பண்ணிணா நீ பொய் சொன்ன அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லுவாங்க பொய்யர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு உள்ளே போனால் என்ன சொல்லுவாங்க நீ மூணு நாளாக தண்டனை வரணுன்னு சொன்னேன் நான் தண்டனை வரலை பார்த்தியாங்களுக்கு அப்படின்னு என்ன பொய்ய பொய்யர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பொய் அந்த காலத்தில் உள்ள யூனிசலத்துடைய அவங்க காலத்தில் உள்ள சட்டம் என்னன்னு கேட்டால் யாராவது ஒரு மனிதன் பொய் சொல்லுகின்றான் என்று முடிவு செய்யப்பட்டால் அவனுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ரெண்டு விஷயம் அவனுக்கு சாட்சி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பது மட்டுமல்லாமல் அவனை கத்தல் செய்யணும் வாஜிபு அவனை கொலை செய்யணும் அப்படிங்கிற சட்டம் இருக்கு இப்பவும் அப்படித்தான் பொய் சொல்கிற சாட்சி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஆனால் இப்போ எல்லா சாட்சியிலும் பொய் தான் சொல்கிறாங்க பொய் சொல்கிறது தான் வர்றாங்க அது வேற விஷயம் பொய் சொல்கிறவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ரெண்டாவது அவரை கதல் செய்யணும் கொலை பண்ணணும் அப்படிங்கிறது யூனிசலைசலாத்துடைய கவுமுகங்களுக்கு சட்டமாக சொல்லப்படுது அவங்க சட்டமாக வச்சுருக்கிறாங்க இப்போ நான் போனேன்னா ஆளை காலி பண்ணிவிடுவாங்க ஏன்னா நான் பொய் சொன்னேன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சிருப்பாங்க அதனால் இப்போ போகவே கூடாது நான் இப்படியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த கவுகங்களையும் அங்கே விட்டு நீங்கள் இங்கேயே இருந்தால் அது போங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியல வரலாறு இல்லை அதுக்குப் இவங்க போயிட்டாங்க போயிட்டு அப்படியே இந்த நைனு வாங்க அந்த ஷாமுடைய அதாவது ஈராக்கனுடைய தெற்கு பகுதியில் இருக்குது வடக்கு பகுதிக்கு போயிட்டாங்க அப்படியே சுற்றிட்டு அந்த கடல்கரை ஓரவங்க போயிட்டாங்க போயிட்டே இருக்கிறாங்க அங்கே ஒரு கப்பல் நின்றுச்சு அந்த கப்பலில் ஏறிட்டாங்க இவங்களை வந்து நபி யூனுஸ் அலை இலாம் சொல்லிட்டு அந்த கப்பலில் உள்ளவங்களுக்கு அங்கே சில பேருக்கு தெரியும் யூனுஸ் அப்படின்னு சொல்லி தெரியும் இவங்களை பார்த்தோன்னா அவன் என்ன பண்ணால் வாங்க வாங்க எங்கே போகணும் ஏறிங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கீசு வாங்கலாம் ஓசிலே ஏறிட்டு போயிட்டாங்க ஏறிட்டேன் கப்பல் அந்த கப்பலில் ஏறி புறப்பட்டு போகிறாங்க நடு கடலுக்கு போனவுடனே கப்பல் நின்று போச்சு முன்னாலேயும் போக மாட்டேங்குது பின்னாலேயும் வர மாட்டேங்குது இந்த பக்கம் போனாலும் வரமாட்டேங்குது அந்த பக்கம் போகலான்னு போட்டால் போக மாட்டேங்குது அங்கேயே நடுவில் நிற்குது புயல் வேறு கடுமையான ஒரு காற்று வீசுது இப்போது அங்கே உள்ள அந்த காலத்தில் உள்ள அந்த மக்களுடைய அந்த கப்பல்காரருடைய பழக்கம் என்னென்னு கேட்டால் கப்பலில் யாராவது தன்னுடைய எஜமானுக்கு மோசடி செய்துவிட்டு யாராவது வந்த ஒரு மனிதன் இந்த கப்பலில் ஏறிது இருந்தால் அவன் காரணமாகத்தான் இது வந்து இந்த மாதிரி உள்ள சூழ்நிலை ஏற்படும் கடல் கடலில் வந்து க கப்பல் கவிழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை அதனால் அந்த கப்பலில் இருந்த மக்கள்கிட்ட கேட்டாங்க யாராவது தன்னுடைய எஜமானுக்கு மாறு செய்து விட்டு வந்தவங்க உண்டா அப்படின்னு சொல்லிட்டு யூனிஸ் அலைஸ்லாம் நான் தான்ப்பா அப்படி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சும்மா சொல்கிறாங்க நம்பிக்கை இல்லை இவர் நபி யூனிஸ் அலைஸ்லாம் அவர்களை பற்றி தெரியும் அவங்களுடைய நேர்மையை பற்றி தெரியும் அவங்க கவுமுக நபை அனுப்பப்பட்டிருக்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு தான் நீங்கள் சும்மா சொல்கிறீங்க அப்படின்னு அதெல்லாம் இல்லை இல்லை இல்லை நான் தான்ப்பா அப்படி வந்தேன் யஜமானுக்கு மாறு செய்து என்ன ஏது அப்படின்லாம் கேட்கல சொல்லலை அவங்க விவரம் நான் தான் என்னுடைய எஜமானுக்கு மாறு செய்து விட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இன்னொரு அறிவிப்பின்படி அந்த கப்பல்காரருக்கு இவளை பற்றி தெரியாது யாருன்னே தெரியாது இவனு சிலை சிலார் இந்த மாதிரி நிகழ்ச்சி ஏற்பட்டவொன்னே கேட்டாங்க அப்போ இவங்க சொன்னாங்க நான் தான் அந்த அடிமை யாராவது ஒருவருத்தனுடைய எஜமானுக்கு மோசடி செய்துவிட்டு வந்தவர் உண்டா நான் தான் அப்படி வந்துருக்கேன் நான் ஒரு அடிமை என்னுடைய எஜமானுக்கு துரோகம் செஞ்சு விட்டு நான் வந்துவிட்டேன் ஓடி வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவங்க அந்த நேரத்தில் உன்னை பார்த்தா நல்ல ஆளாக தெரியுது நம்ப நான் நம்பிக்கை இல்லையா அப்படின்னாங்க கடைசியாக என்ன பண்ணாங்க சீட்டு எழுதி போட்டு யாருடைய பேர் வருதா அவங்க என்ன பண்ணுறது அந்த மாதிரி ஆள் யாருன்னு தெரிஞ்சால் அந்த ஆளுத்துக்கு கடலில் போட்டுறது அவ்வளோதான் வேறு ஒன்றுன்றது கடலில் போட்டு போட்டால் கப்பல் ஓடிக்கிட்டிருந்தவர் இதுதான் பரிகாரம் அங்கே அதனால் யூனஸ் அவர்கள் எப்படி சொன்ன உடனே அவங்க நம்பிக்கை இல்லாமல் கடைசியில் சீட்டு எழுதி போட்டாங்க சீட்டு எழுதி போட்டால் யுனுசுடைய பேர் தான் வர்றார் அவங்க பேர் தான் அவர் இது நல்ல ஆளாக இருக்கார் இவரை போய் எப்படி போடுறது அல்லது நபின்னு தெரிஞ்சுருந்தா இவர் நபியாக இருக்கார் இவரும் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரெண்டாவது தடவை போட்டாங்க மூணாவது தடவை போட்டாங்க நல்லா தடவை எப்போ எத்தனை தடவை போட்டாலும் பல தடவை போட்டாங்க யூனூஸ் அலிஸ்லாம் பேர் தான் வரு சரி கடைசியில் வேறு வழி இல்லை இவரைத்தான் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவரும் அது தயாராக இருக்கிற யூனிஸ் அல்லீஸ்லாம் அவர்களும் தயாராக இருக்கிறாங்க கப்பலில் கடலில் குதிக்கிறது அல்லாஹத்தாலா அந்த நேரத்தில் கடலில் இருக்கக்கூடிய ஒரு மீனுக்கு உத்தரவு கொடுத்தா அந்த மீன் கடல் ஓரத்தில் அந்த கப்பல் ஓரத்தில் வந்து நின்றுச்சு வாயை பொழுதுகிட்டு இவர் கீழே குதிச்சார் அதை ஆச்சு போயிட்டார் ஆனால் மீனுக்கு அல்லாஹத்தாலா உத்தரவு கொடுத்து வச்சிருந்தா உனக்கு சாப்பாடாக இவர் கொடுக்கல ஜாக்கிரையார் உனக்கு சாப்பாட்டுக்காக வேண்டி இவரை நான் ஒன்று இதில் அனுப்பலை உன்னுடைய வயிறு இவருக்கு வீடாக இருக்கணும் உன்னுடைய வயிறு இவருக்கு குடியிருப்பாக இருக்கணும் சுகமான குடியிருப்பாக ஆக்கிக் கொடு அப்படின்னு சொல்லி அல்லாத்தலா உத்தரவு கொடுத்தேன் எப்படி இப்ராஹிம் அலையாத்துக்கு நெருப்பு கொண்டத்தை சுகமான பூங்காவாக ஆக்கி கொடுத்தானே அதுபோல் மீனுடைய வயிற்று ஆக்கிய அல்லா தலா யூனஸ் அலையவர்களுக்கு ஆக்கி கொடுத்தேன் யூஸ் யூனஸ் அலையாமர்கள் அதில் உள்ள இருந்தாங்க அந்த மீன் அப்படியே கடலில் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு இப்போ சொல்கிறாங்க சேர்த்தல் குறிப்பிடுகின்றார்கள் கடல் எவ்வளோ கடல் எவ்வளோ இருக்குது உலகத்தில் செவன்ட்டி ஒன் எழுபத்தி ஓரு சதவிகிதம் கடல் நீரால் சூழப்பட்டிருக்குது இருபத்தி ஒம்பது தான் இருபத்தி எட்டு புள்ளி ஒம்பது தான் வந்து க தரையுடைய பகுதி மீதி உள்ள பூராமே வந்து கடல் பகுதி தான் அந்த மீன் இவரை தூக்கிட்டு எல்லா இடத்துலேயும் சுற்றுச்சு அப்போ இவர் யூனிசலைஸ் எல்லாம் அவர்கள் ஒரு ஸ்டீமரில் அதாவது கடலுக்குள்ளே போகக்கூடிய ஸ்டீமர் இந்த கப்பலுக்கு பாருங்கள் அதில் உலகம் புறம் சுற்றிட்டு வந்தார் அவர் தான் முதலால் ஸ்டீமர்ல போனதில் உலகம் பூரா சுற்றுப்பயணம் செஞ்சதில் கடல் பிரயாணத்தில் முதல் மனிதர் யூனிசரைஸ்லாம் அவங்க ஆனால் வெளியே தெரியல இப்போ கப்பலில் போனால் வெளியே பார்க்கறாங்க கடல் பார்க்குவாங்க அங்குறது கண்ணாடிகள்லாம் வச்சிருக்காங்க அதில் உள்ள காட்சிகள்லாம் பார்க்க முடியும் இவர் அதெல்லாம் பார்க்கல உள்ளே இருக்கிறாரு அவளை தான் சுற்றிட்டு இருக்காங்க உலகம் பூரா சுற்றுப்பயணம் வந்துட்டு இருக்கிறாரு இப்போ அல்லாஹத்தாலா அப்படி போன உடனே அல்லாஹத்தாலாவுடைய உத்தரவுப்படி இது நடக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணார் ஏன்னா அவர் நபீனில் அவரு சாதாரண நபீனா சாதாரண மனிதர் அல்லவர் மிகப்பெரிய ஆற்றலும் அற்புதமான அறிவும் கொண்டவர்கள் தான் நபிமார்கள் அல்லாஹத்தில் ஆக்குவோம் அப்படிப்பட்ட ஒரு நபி அவர் சரி அதனால் என்ன பண்ணார் நம்ம அல்லாஹுக்கு மாறு செஞ்சிட்டோம் ஏதோ நிகழ்ச்சி தப்பான நிகழ்ச்சி நடந்து போச்சு ஆனால் இவருக்கு இந்த காப்பாற்றப்பட்டது இது அதில் எதுவுமே தெரியாது அவருக்கு உடனே என்ன பண்ணார் அல்லாஹத்தாலாவை தஸ்வீசி ஆரம்பித்தார் லா இலாஹில்லா என்ற சுபகானுக்கு இன்னி குண்டு மினல்வாலிமீன் தப்பு செஞ்சவங்கலாம் ஓதக்கூடிய அருமையான களிமோ அல்லாஹலை யூனிஸ் அலிஸ்லாத் மூலமாக நமக்கு குரான் சொல்லி தருகின்றான் லா இலாஹா இல்ல அந்த உணக்கத்திற்கு உன்னத்தவரை வேறு யாரும் கிடையாது யார்லா என்னி குணத்து மினல்லாலி சுபகாணக்க நீ பரிசுத்தமான வண்ணி ரொம்ப சுத்தமான மகா தூயவன்னி இன்னி குண்த்து மினல் ஆளுமீன் அநியாயம் செய்யக்கூடியவர் உள்ளவனாக நான் ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல் அதே மாதிரி ஒரு ஆபத்தை ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்க எந்த ஆபத்தாக இருந்தாலும் சரி இங்கிருந்து போறீங்க நேராக ஒரு கல்லு காலில் தட்டிடுது கல் காலில் தட்டில காலை கொண்டு போய் கல்லில் தட்டிக்கிறாரு காலை கொண்டு போய் கல்லில் தட்டிக்கிட்டு கல் தட்டிச்சுன்னு சொல்கிறாரு இல்லையா அப்படித்தான பழக்கம் என்னங்க காலை அந்த கல் தட்டிடுச்சுங்க அது வந்து இவரை தட்டுச்சா இவர் போய் தட்டிக்கிட்டாரு தட்டிடுச்சு உடனே என்ன சொல்லணும் லா இலாஹில்லான் சுப்பகானுக்கு இன்னையும் கொடுத்து மேலும் ஏதோ ஒரு சொல் ஒரு அணியாக நடந்திருக்கிற மூலமாக அதனால தான் அடி ஒழுந்துச்சுன்னு அர்த்தம் அதே மாதிரி உடனடியாக என்ன செய்யணும் ஒரு அடியோ ஒரு எதை வச்சு ஒரு ஆபத்தோ ஒரு தீமையோ ஒரு கரமான சமோ இன்னா இல்லா இன்னா இலேஹராஜ் அது சொல்கிறது ஒரு பக்கம் இருக்க தௌபா செய்யன் அஸ்தபிள்ளாஹு அலி அல்லதிலா இலா இல்லாஹு ஐயுல் ஐயோ உடனே வந்துடணும் நான் ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டேன் குற்றம் செஞ்சுருக்கிறேன் அந்த குற்றத்தின் காரணமாக இந்த தீமை ஏற்பட்டிருக்குது அந்த தீமை அடியாகவும் இருக்கலாம் அதாவது உடல் சம்பந்தப்பட்ட அடியாகவும் இருக்கலாம் மனம் சம்பந்தப்பட்ட அடியாகவும் இருக்கலாம் மனத்துக்கும் அடி கிடைக்கலாம் அது வேதனை வெளி பார்த்தா தெரியாது ரொம்ப டிப்டாப்பாக இருப்பார் உள்ள வேதனையா இருக்கு நிறைய அவரும் செய்யணும் லா இலாஹி சுபகான கை நீண்டு அலிம் அல்லது இந்த வாசகங்கள் எல்லாம் பெரும் அரும் மருந்தாக ஏற்பட்ட அந்த வேதனை அந்த காயம் அந்த தீமைகள் நீக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக அப்படியே அந்த தீமை நீங்களேன்னா கூட இவருக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை மன நிம்மதியை கொடுப்பதற்கு இந்த வாசகங்கள்லாம் காரணமாக இருக்கு இவனா செஞ்சு பாருங்க ரொம்ப அற்புதமான வாசகங்கள் இதெல்லாம் அதாவது ஏதாச்சும் ஒரு கவலை ஏற்படும் ஒரு ஏதாவது ஒரு பொருளின் மூலமாக ஒரு மனிதரின் மூலமாக குடும்பத்தின் மூலமாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய நேரத்தை இந்த களிமாக்கலை நிம்மதியோடு ஓதிக்கிட்டு இருந்தோம் அப்படி சொன்னால் மனப்பு அந்த நேரம் தான் ரொம்ப பக்தியாக இருப்போம் ஏன்னா மனவேதனையாக இருக்குது அதனால் ரொம்ப பக்தியும் வரும் அந்த நேரத்தில் ஒரு ரெண்டு ரக்காயத்துக்கு நான் நாலு ரக்காய் தொழுவார் ஆறு ரெக்காய் தொழுவார் பத்து ரெக்காய் தொழுதுகிட்டு இருப்பா தகுதி இதெல்லாம் தொழுவார் தொழுதுகிட்டு இந்த மாதிரி ஒரு க இதை ஓதிய ஓதக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அல்லாஹால மனசில் ஒரு நிம்மதியை கொடுத்துருவோம் அந்த நிம்மதியின் காரணமாக அந்த கவலையெல்லாம் வரைக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது எது எதிர்ப்பாக நமக்கு இருக்கின்றதோ அதை சாதகமாக ஆக்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் அல்லாஹாலா உண்டாகிடும் அதை நம்ம பார்க்குறோம் அனுபவத்தில் பார்த்துட்டு அதனால் லா இலாஹா இல்லா என்று சுபகான கை நீண்ட மினவ்லாதி மீன் என்று ஓதிக்கொண்டே இருந்தார் பிறகு அல்லாஹாலா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எவ்வளோ நாள் சில பேர் சொல்கிறாங்க மூணு நாள் சில பேர் முப்பது நாள் சில பேர் நாற்பது நாள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அதிகபட்சமாக நாற்பது நாள் சொல்கிறாங்க நாற்பது நாள் வரைக்கும் அந்த மீன் வயிற்றில் அவர் இருந்தார் மீன் வயிற்றில் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி செஞ்சாலாம் நடக்காது யாராவது ஒரு விஞ்ஞாட்டிட்ட கேட்டு ஒரு அறிவியல் கார்ட்ட கேட்டு அதில் ஒரு மீனை ஆராய்ச்சி மீனுடைய வயிறு எப்படி இருக்கும் வயிற்றுக்குள்ளே ஒரு மனுஷன் போனால் என்ன ஆகும் அவர் மூச்சு விடுறது எப்படி பிராண வாயு எங்கிருந்து பெறுவார் அவரு எப்படிலாம் கேள்வி கட்டிகிட்டு இருந்தால் அது நடக்காது ஒன்றும் தெரியாது நமக்கு என்ன மீனுடைய வயிற்றுக்குள்ளே உள்ளே போயிருக்காரு அல்லாஹாலா இந்த கர்ப்பத்துக்கு சொல்கிறான்னா மூன்று மூன்று இருட்டுகள் இருள்கள் அப்படின்னு சொல்கிறான் ஒன்று அவர் போய் அந்த மீனுக்குள்ளே உளுந்து அந்த வாய்க்குள்ள மீனுக்குள்ளே போன நாள் இருக்குது அது அமாவாசை நாள் அமாவாசை அமாவாசை கடுமையான இருட்டான நேரம் அது ஒரு இருட்டு மீன் வயிறு ரெண்டாவது இருட்டு மூணாவது இருட்டு கடல் ஆழம் அந்த கடல் ஆழத்துக்கு போயிடுச்சது அது அப்போ மூன்று இருட்டுக்குள்ளே அவர் இருந்தார் என்பதாகவும் சொல்லப்பட்டு அப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படி பாதுகாப்பாக இருந்தார் மனிதனுடைய அறிவியின் மூலமாக சிந்திச்சு பார்த்து அறிவியல் மூலமாக விளக்கம் சொல்வது முடியாது ஒத்துக்கலாம் அறிவியல் மூலமாக ஒத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சிரமமான காரியம் அல்லாஹாலாவுக்கு குதிரத்து இருக்கின்றதே அவன் சக்தியாளன் என்பதை காட்டுவதற்காக வேண்டி இந்த நிகழ்ச்சியை அல்லாஹால நடத்தி காட்டுறான் பல்வேறு விதமான படிப்பினைகள் இருக்கின்றன அதுல சூரத்தை சாப்பாத்தில இல்லாத அல்லா தால விரிவாச்சுன்னா அது வரும்போது நம்ம சொல்லுவாரு சரி அப்போ ஒரு நாற்பது நாளைக்கு பின்னால் அப்படின்னு வச்சு அதிகபட்சம் நாற்பது நாள் வச்சுங்க நாளைக்கு பின்னால அந்த மீனுக்கு அல்லா தலா உத்தரவு கொடுத்தா அது கரைக்கி வந்துச்சு கடையில் கரையில் வர கிடுச்சு கொண்டு வந்து வாயில் இருந்து வெளியாக்கிடுச்சு வெளியாக்கணவுன்னே எப்படி இருக்கிறாரு நாற்பது நாள் அப்படி காலை முடக்கிட்டு உட்காந்துருந்தா எப்படி இருக்கும் எந்திரிச்சு நடக்கலாம் முடியாது ஒரு சின்ன குழந்தைய போல அப்படியே வந்து விழுந்தார் எந்திரிக்க முடியாது நடக்க முடியல ஒன்றும் முடியல எதுவுமே முடியல அப்படி மேல் பூரா எப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னால் அது மேலே எப்படி அந்த தண்ணி இன்னி அதை இதெல்லாம் இருக்குது அது பல சுத்தம் பண்ணுறாங்களோ அது மாதிரி இருக்கிறார் இப்போ இந்த இடத்துல எதுவுமே செய்ய முடியாது அந்த இடத்துல இவர் எந்த இடத்துல மீன் கக்கிச்சா அந்த இடம் வெறுமனை காடாக இருக்கக்கூடிய இடம் அதாவது தரையாக இருக்கக்கூடிய இடம் மணல் பாங்கான இடம் கடல் கரை ஓரம் எந்த செடி கொடி ஒன்றும் கிடையாது அல்லாஹா தால சொல்லுகின்றான் அவருக்கு பக்கத்திலேயே நாம் ஒரு சுரை கொடி அப்படி எஃப்தீன் அப்படின்னு ஒரு எஃத்தீன் அப்படின்னு சொன்னால் பூசணிக்காயும் சொல்லலாம் சுரைக்காய்க்கும் சொல்லலாம் என்பதாக சொல்லப்பட்டிருக்குது ஆன்பத்தனா அலைகி ஷஜரத்தம் மின் யபத்தீன் என்று அல்லாத்தாலா சுரத்து சாப்பாத்திர சொல்லணும் ஒரு சுரை கொடியை அந்த இடத்துல நாம் முளைக்க செய்தோம் அவருக்கு என்பதாக கடற்கரையில் உப்பு நிறைந்த அந்த தண்ணீரில் ஒரு சுரை கொடி ஒரு கொடியை ஒன்று ஏற்பாடு செஞ்சு அதை படர விட்டு நிழல் கொடுத்தான் அல்லாஹத்தால் நிழல் கொடுத்தது அதிலிருந்து ஒரு காய் ஒரு வகையான காய் வந்தது அதை சாப்பிடக்கூடிய சூழ்நிலையும் அல்லாஹத்தால அவருக்கு ஏற்படுத்தி தந்தான் நடக்க கிடக்க முடியாது எந்திரிக்கவும் முடியல அவர் எந்த இடத்துல உட்காந்துருக்கா அந்த இடத்துல ஒரு காய் தொங்குச்சி கீழே அதை எடுத்து சாப்பிடக்கூடிய சூழ்நிலை அல்லா தாலா உருவாக்கினான் பிறகு அல்லாஹாலா அவருக்கு அந்த தெம்பு உடலில் தெம்பு வந்து ஒரு நாளாக ரெண்டு நாளாக அப்புறம் அதுக்கு பிறகு எந்திரிச்சி வந்தார் பிறகு ஊருக்கு போனார் அந்த மக்களை பார்த்தாரு அப்படின்லாம் சரித்திரங்கள் பின்னால் நீளம் அது இன்ஷா பின்னால் சொல்லுவோம் இப்போ யூசுப் அலை யூனுஸ் அலை இஸ்லாம் அவர்களுடைய கவுமுகள் மட்டுந்தான் இந்த மாதிரி அந்த நபி சொன்னதை கேட்காமல் அவர்கள் வாழ்ந்திருந்தும் கூட கடைசி நேரத்தில் அவர்கள் தௌபா செய்ததின் காரணமாக அவர்களை அல்லாஹத்தலா காப்பாற்றினா அழிவுக்கு உரியவர்களாக அவர்கள் ஆகவில்லை இந்த யூனிசுலாய்த்து அல்லாத்துடைய கவுமுகளை தவிர மற்ற எல்லா நபிமார்களுடைய கவம்களும் அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஈமான் கொள்ளாமல் ஈமான் கொண்டு அதனுடைய பலன்களை எடுத்து கொள்ளாமல் இருந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க யூனிஸ்லாத்து கவுமுகளை தவிர என்று அல்லாஹால இந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றன அதனால யூனஸ் அலையாமருடைய வரலாற்றில் நிறைய படிப்பினைகள் மனிதர்களுக்கு இருக்கின்றது என்பதை சொல்லிக்காட்டு அதற்காகவே அல்லாஹால இந்த ஆயத்தை குறிப்பிடுகின்ற அவர்கள் ஈமான் கொண்ட பொழுது இழிவான வேதனையை வேதனை வேதனையை அவர்களை விட்டும் நாம் நீக்கினோம் கஷப்னா அவர்களை விட்டும் நீக்கினோம் அதாபுல் ஹிஸி பில் ஹயாத் இத்து இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் கேவலமான வேதனை அவர்களை விட்டும் நீக்கினோம் அப்போ அவர்களுக்கு வரக்கூடிய வரவிருந்த அந்த வேதனை எப்படிப்படுத்துனா அதாபுல் ஹிஸி என்ற லாபத்தில் சொல்கிறார் அந்த வேதனை வரல அந்த தண்டனை கேவலம் நிறைந்த வேதனை அது அது அந்த கேவலம் உலகத்திலே கேவலப்பட்டு போயிருப்பாங்க அவங்க ஆனால் அந்த வேதனையெல்லாம் தேடுத்துக்கான் மத்தான அதுக்கு பின்னால வந்து சுகமாக வாழ்ந்தார்கள் ஈமான் கொண்டு நல்லவர்களாக வாழ்ந்தார்கள் எவ்வளவு நாளே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்று அல்லாஹத்தாலம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எவ்வளவு காலம் அப்படிங்கிறது கருத்து வேறுபாடு முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டுகள் அல்லது நூறு ஆண்டுகள் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது அவ்வளவு காலம் வரைக்கும் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார் ஆனா அல்லாஹத்தாலாவுடைய நாட்டம் அவனுடைய கலா கதிர் யார் மீது ஏற்படுகின்றதோ அவர்கள் ஈமான் கொள்ள முடியும் என்பதற்கும் யாரை அல்லாஹால அவர்களை அல்லாஹால நிச்சயமாக காப்பாற்றிய தீர்வான் என்பதும் ஒரு நபியே சொல்லிட்டு வாக்களித்த அல்லாஹால அல்லாவுடைய வாக்கைத்தான் சொன்னார்கள் யூனிஸ் அலி அவர்கள் மூணு நாள் அவங்களுக்கு தண்டனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தும் கூட அல்லாஹால தண்டனை வரல ஆனா அல்லாஹாலுடைய இறுதி தீர்ப்பு என்ன சொன்னால் தண்டனை வராது இவர்கள் தண்டனைக்குரியவர்களாக ஆக மாட்டார்கள் பாதுகாப்பு பெறுவார்கள் தௌபா செய்வார்கள் இவர் ஈமான் கொள்வார்கள் பாதுகாப்பு பெறுவார்கள் என்று தான் அல்லா தலாருடைய முடிவு அப்போ யூனிஸ்தலேஸ்லாத்திரம் ஏன் அப்படி சொன்னா அல்லா தலா மூணு நாள் அவங்களுக்கு தண்டனை வரும் அப்படின்ட்டு அது ஏமாத்துறது அல்லவா அல்லது பொய் சொன்னானா அல்லா தலா அப்படின்லாம் கேள்வி வரும் அப்படிலாம் அந்த அந்த வழி அந்த இடத்துக்கு போகவே கூடாது அல்லா தலா ஏன் அப்படி சொன்னான் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரக்கூடாது அல்லாவுடைய முடிவு என்னென்னு இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தி அதுக்கு பின்னால் அவர்களுக்கு தவுபாவை ஏற்படுத்துவான் அப்படிங்கிறதா அவருடைய விதி முடிவு ஆரம்பத்துல சொல்லியிருக்கிறேன் அலா கதிர் அப்படின்னு பாருங்க விதிப்பு அல்லாஹுடைய விதிப்பு அதில் ரெண்டு வகை இருக்குது ஒன்னு அலாய உபுரம் என்பதாக சொல்லப்படும் அது மாற்றுறதே கிடையாது அல்லாத்துல எதை விதித்தானோ அந்த விதிப்பு கண்டிப்பாக நடந்தே தீரும் இன்னொன்று கலாயம் ஆஜல் அதாவது சரித்திடப்பட்ட நிபந்தனையிடப்பட்ட ஒரு கலா அது ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு அந்த கலாவை எல்லாத்துல ஏற்படுத்தியிருப்பான் நிறைய பல தடவை சொல்லியிருக்கோம் ஜிம்மாவுடைய பயன் சொல்லியிருக்கிறோம் அதாவது இவருக்கு இவருக்கு வயசு அறுபது ஒரு மனிதரை குறித்த அல்லாத்தெல்லாம் எழுதி வச்சிருப்பா இவருக்கு வயசு அறுபது இந்த நேரத்தில் இந்த சதக்காவை தருமத்தை இவர் செய்தால் தவிர என்று ஒரு எக்ஸப்ஷன் ஒன்று இருக்கும் அந்த இடத்துல ஒரு விதி விளக்கு ஒன்று இருக்கும் இதை இவர் இந்த நேரத்தில் இந்த சதக்காவை செய்தால் தவிர இவருக்கு வயசு அறுவது அப்போ செய்தால் செய்தால் வயசு நூறு அப்படின்னு செய்தால் தவிர செய்தால் எவ்வளோ வயசு நூறு வயசு அப்படின்னு அப்போ அந்த நேரத்தில் அந்த சதக்காவை செய்து விட்டால் அந்த தர்மத்தை அவர் செய்து விட்டால் அறுபது அப்படிங்கிறது அழிக்கப்பட்டு நூறுக்கு அவருடைய வயசு எழுதப்பட்டு விடும் நூறுக்கு எழுதப்பட்டு விடும் சரி அந்த நேரத்தில் அந்த தர்மத்தை செய்வாரா செய்ய மாட்டாரா அதுவும் அல்லா தலா தான் எழுதி செய்ய முடியாது செய்வாரா செய்ய மாட்டார் அது இதை சொல்லா ரெண்டு விஷயத்த சொல்கிறாங்கிற சொல்லாச்சு துவா ஒன்று சதக்கா ஒன்று ஒரு மனிதனுடைய துவா அதுவும் இந்த கலாக்கதரை தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மனிதன் துவா செய்தால் இவர் துவா இன்ன நேரத்தில் இன்ன துவாவை செய்தால் இவருடைய வயசு நீட்டிக்கப்படும் அப்படின்னு அல்லாஹாலா எழுதி வச்சுருப்பான் அந்த நேரத்தில் அந்த துவாவை செஞ்சார் அல்லாஹமத் தவ்வில் யா எல்லாம் என்னுடைய ஹயாத்தை நீ வயசை அதிகமாக்கி வைப்பாயாக அப்படின்னு துவா செய்கிறாரு அல்லாஹாலா இடத்துல அல்லாஹ் ஒப்புக்கொள்கிறான் உடனே அவருடைய வயசு அதிலிருந்து அது வரைக்கும் நீட்டிக்கப்பட்டு விடும் ஆனால் அவர் அந்த நேரத்தில் துவா செய்வார செய்ய மாட்டார் அதுவும் அல்லாஹாலாவுடைய முடிவில் தான் இருக்குது மனிதனுடைய வெறுப்புத்தலில் ஏன்னா செய்யறதும் செய்யாததும் அல்லாஹாலோடைய விருப்பத்துக்கு அவனுடைய நாட்டைப்படி தான் நடக்காது சரி இப்படி அதே மாதிரி யூனிஸ் அலையிஸ்லாம் அவருடைய விஷயத்தில் மூணு நாளைக்குள்ள மூணு நாளைக்குள்ள தண்டனை வரும் அப்படிங்குறது இருக்கும் ஆனால் மூணு நாளைக்கு முன்னால் இவர்கள் தவுபா செய்து வாழ்க்கையில் தண்டனை நீக்கப்பட்டோம் அப்படிங்கிறது கலாக்கதில் இருக்கும் அவனுடைய நாட்டத்தில் முன்னே முடிவு செய்யப்பட்டிருக்கும் அதனால் அல்லாஹலா அந்த எதை அல்லாஹாலா நாடி எழுதி வைத்திருக்கான்னு அதுதான் நடைபெற்ற நடைபெற்றது அப்படின்னு அர்த்தம் அதனால் யூஸ் யூனஸ் அலையிஸ்லாம் போய் சொன்னாங்க அப்படின்னு அர்த்தம் அல்ல யூனூஸ் அலையிஸ்லாத்துக்கு ஒரு படிப்பினைக்காக வேண்டியும் அதை பார்க்கக்கூடியவர்களுக்கு பல விதமான படிப்பினை ஏற்படுவதற்காக வேண்டியும் அல்லாத்தாலா தன்னுடைய குதிரை நிலைநாட்டுவதற்காக வேண்டிய ஒரு மீன் வயதுக்குள்ள ஒருத்தர் இவ்வளோ நாள் இருந்தார் உலகம் முறம் சுற்றிட்டு கடல் பிரயாணம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய அதிசயமான விஷயம் அது இது அல்லாத்தாலா தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் காட்டுவதற்காக வேண்டிய ஏற்படுத்தப்பட்ட விஷயம் இல்லைன்னு சொன்னால் சும்மா போய் அவர் கடலை குளிச்சார் மீன் முழுச்சுன்னு சொன்னால் என்னக்கு போனார் ஏன் போனார்லாம் கே போகணும் இல்லையா அதனால் அல்லாஹாலா ஏற்படுத்திய விஷயம் ஆக இதிலிருந்து நமக்கு படிப்பினைகள் நிறைய இருக்கின்றன அதை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற கருத்தும் நமக்கு தெரிவிக்கப்படுகின்றது நல்ல தன்மைகளை அல்லா தால மனைவருக்கும் தந்து விடுவார்கள்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 أَفَأَنْتَ تُكْرِهُ النَّاسَ حَتَّى يَكُونُوا مُؤْمِنِينَ وَمَا كَانَ لِنَفْسٍ أَنْ تُؤْمِنَ إِلَّا بِإِذْنِ اللَّهِ وَيَجْعَلُ الرِّجْسَ عَلَى الَّذِينَ لَا يَعْقِلُونَ قُلِ انظُرُوا مَاذَا فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَمَا تُغْنِي الْآيَاتُ وَالنُّذُرُ عَن قَوْمٍ لَا يُؤْمِنُونَ فَهَلْ يَنْتَظِرُونَ إِلَّا مِثْلَ عَيَّامِ الَّذِينَ خَلَوْا مِنْ قَبْلِهِمْ قُلْ فَانْتَظِرُوا إِنِّي مَعْكُمْ مِنَ الْمُنْتَظِرِينَ ثُمَّ نُنَجِّي رُسُلَنَا وَالَّذِينَ آمَنُوا كَذَالِكَ حَقَّا عَلَيْنَا نُنْجِي الْمُؤْمِنِينَ صدق الله اللہ بین یہ ترکوریب پر یور ملے سنگو درکلے அறுநூத்தி எண்பத்தி வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது என்ற அத்தியாயத்தினுடைய தொண்ணூத்தி எட்டு ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டன பொதுவாக நபிமார்கள் எல்லாம் மனிதர்கள் அனைவருமே ஈமான் கொள்ள வேண்டும் அனைவருமே சொர்க்கவாசிகளாக ஆக வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள்தான் பொதுவாக உபதேசம் செய்யக்கூடியவர்கள் எல்லோரும் அப்படித்தான் நல்லதை சொல்லுவது தீயை தடுப்பது என்ற உபதேசங்கள் சொல்லப்படுகின்றது மக்கள் எல்லாம் நல்வழி பெற்று வாழ்ந்து அல்லாஹுடைய அருள் பெற்று சொர்க்கத்திற்குரியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் யாரும் தங்களுடைய சுய வெறுப்பு வெறுப்புக்காக வேண்டியோ சுய லாபத்திற்காக வேண்டியோ மக்களுக்கு எச்சரிக்கை செய்வது கிடையாது இப்பொழுதும் சரி அதற்கு முன்னாலும் சரி அதற்கு பின்னால் எந்த காலத்திலும் சரி உபதேசங்கள் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் தங்களுடைய சுய லாபத்திற்காக வேண்டி உபதேசம் செய்வது கிடையாது அதிலே குறிப்பாக நபிமார்கள் மிகப்பெரிய கவலை கொண்டு அல்லாஹாலா அவர்களை எந்த நோக்கத்திற்காக வேண்டி அனுப்பி வைத்தாலும் அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் மக்கள் அல்லாஹாவை நம்ப வேண்டும் அவன் வழி செல்ல வேண்டும் என்பதற்காகவே உழைக்கின்றவர்கள் கவலைப்படுகின்றவர்கள் ஆனால் உண்மை நிலை என்னவென்றால் அல்லாஹத்தாலா யாருக்கு ஈமானுடைய பாக்கியத்தை நாடி இருக்கின்றானோ அவருக்குத்தான் கிடைக்கும் அல்லாஹ் நாடாதவருக்கு யார் என்ன உபதேசம் செய்தாலும் இது கிடைக்காது பொதுவாக நல்ல காரியங்கள் அனைத்துமே அப்படித்தான் அல்லாஹ் நாடியவருக்கு கிடைக்கும் நாடாதவருக்கு கிடைக்காது ஆனால் எல்லோருமே ஈமான் கொள்ள வேண்டும் என்று நபிமார்கள் விரும்பினார்கள் மற்றவர்களும் விரும்புகின்றார்கள் அல்லாஹ் நாடினால் அப்படி செய்துவிட முடியும் எல்லா மக்களையும் ஈமானுக்குள்ளே கொண்டு வந்து முடியும் ஆனால் அல்லாஹலா ஒரு ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கின்றான் அதனுடைய உண்மையான ரகசியம் அவனுக்குத்தான் தெரியும் ஏன் செய்யவில்லை என்பது பொதுவாக நாம் இப்படி பார்க்கும் பொழுது நாம் நினைப்போம் நம்மை போன்ற எல்லோருமே ாக இருந்தால் நன்றாக இருக்குமே எல்லோருமே துழக்கூடியவர்களாக ஆகிவிட்டால் அழகாக இருக்குமே எல்லோருமே உண்மை பேசக்கூடியவர்களாக இருந்தால் நன்றாக இருக்குமே எல்லோருமே நல்ல மனிதர்களாக வாழ்ந்தால் சிறப்பாக இருக்குமே என்றெல்லாம் நாம் நினைப்போம் ஆனால் யார் யாருக்கு என்னென்ன விதிகளை அல்லாஹத்தால ஏற்படுத்தி இருக்கின்றனோ அது நடந்தே தீரும் அவரவர் அப்படித்தான் நடப்பார் அந்த துறையில் தான் இருப்பார் அந்த முறையில் தான் வாழ்வார் ஈமான் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருந்தால் இல்லாவிட்டால் அல்லாஹு ஒருவனுக்கு தான் சர்வ அதிகாரமும் அல்லாஹால சொல்லுகின்றார் பல இடங்களிலே இதே மாதிரி ஆயத்துகள் வந்திருக்கின்றன உம்முடைய ரப் நாடினால் மண் அருளி குல்லுகும் இந்த பூமியில் உள்ளவர் எல்லோருமே ஈமான் கொண்டவர்களாக ஆகிவிடுவார்கள் உடைய ரப்பு நாடினால் எல்லோருமே ஈமான் உள்ளவர்களாக ஆகிவிடுவார்கள் மனிதர்களை நீர் வற்புறுத்துகின்றீரா அவர்கள் எல்லோருமே ஈமான் கொண்டவர்களாக மோமின்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி வற்புறுத்துகிறீர்களா என்றும் வற்புறுமாக ஈமானுக்குள்ளே வர வேண்டும் கொண்டுதான் என்று அவர்களை நிர்பந்தப்படுத்தி கொண்டு வருவது உங்களுடைய வேலை சொல்லக்கூடிய இதெல்லாம் யாருனால அநியாயம் செய்யக்கூடிய ஒரு மனுஷன் உலகத்தில் இருக்கிறதுனால இவனால மழை பெய்யல மழையை பெய்யாதனால எல்லாருக்கும் கஷ்ட மனிதர்களுக்கு மிருகங்களுக்கு பறவைகளுக்கு கால்நடைகளுக்கு ஊர்வனங்களுக்கு எல்லா பிராணிகளுக்கும் கஷ்டம் ஏற்படும் இவன் போயிட்டான் அந்த அநியாயம் செஞ்ச மனிதர் எல்லாம் போயிட்டான்னு வச்சுங்க எல்லாரும் போயிட்டாரு நல்ல மனிதராக இருக்கிறாங்க அப்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் மற்றவர்களா சோமா இருப்பாங்க இவன் இருந்தா மற்றவங்கலாம் கஷ்டம் இவன் போயிட்டா மத்தவங்க கஷ்டமில்லை அதுதான் என்பது முஸ்தராஹு மின் என்பதா ரசூல்லாசும் சொன்னார்கள் என்று புகாரி ஷரீஃபுடன் இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டு விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது பூமீன்களை காப்பாற்றுவோம் சொன்ன இந்த கருத்தும் கொள்ளலாம் உலகத்தில் இருக்கிறவரை கஷ்டம் இருக்கும் அந்த உலகத்தினுடைய வாழ்க்கை முடிந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் நாம் அவர்களை காப்பாற்றுவோம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறோம் இதெல்லாம் அல்லாஹத்தாலாவுடைய குதிரத்து மனிதருடைய நிலைகள் ஆகியவற்றை எல்லாம் சொல்லி காட்டிவிட்டு பிறகும் அந்த மக்காவாசிகளுக்கு எச்சரிக்கை செய்யும் முகமாக அல்லாஹால சொல்லுகின்ற வேலைதான் ஈமான் கொண்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் ஈமான் கொள்ளாவிட்டால் என்னென்ன தண்டனைகள் உண்டு என்று சொல்ல வேண்டிய பொறுப்பு மட்டும்தான் உங்களுக்குரியதை தவிர நிர்பந்தப்படுத்துவது உங்களுடைய வேலை அல்ல ஆனால் அல்லாஹ் நாடினால் எல்லோருமே ஈமான் கொண்டவர்களாக ஆகி விடுவார்கள் பிறகு அல்லாஹ் ஏன் நாடவில்லை அது நமக்கு தெரியாது அந்த விவரத்திற்கும் போகக்கூடாது அந்த எண்ணமும் வரக்கூடாது அல்லாஹ் ஏன் நாடவில்லை என்பதெல்லாம் நாம் கேட்கக்கூடிய கேள்வியும் அல்ல கேட்டால் அது ஈமானுக்கு எதிரானதும் அல்லாஹுடைய தீர்ப்புக்கு எதிரானதுமாக அல்லாஹ் தீர்ப்பு அளித்திருக்கின்றான் முடிவு செய்து வைத்திருக்கின்றான் இப்படித்தான் நடைபெற வேண்டும் என்பதாக இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே என்று யாராவது ஒருவர் நினைத்தால் அல்லாஹுடைய தீர்ப்புக்கு எதிரான நிலை ஏற்பட்டுவிடும் அல்லாஹனால் முடியும் என்பதையும் அல்லாஹால சொல்லுகின்றான் உம்முடைய ரப் நாடினால் இந்த பூமியில் உள்ளவர் எல்லோருமே ஈமான் உள்ளவர்களாக ஆகிவிடுவார்கள் அதனால் நீங்க போய் வற்புறுத்தி நிர்பந்தப்படுத்தி அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது எது கட்டளையிடப்பட்டதோ அதை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டுமே தவிர வேறு விஷயங்களிலே ஈடுபடக்கூடாது என்பதை அல்லாஹால சொல்லுகின்றான் இதை நம்பி ரசுல்லாய் செல்வர்களுக்கு சொல்லுகின்றான் ஆறுதலாகவும் சொல்லுகின்றான் கட்டளையாகவும் அதனை தெரியப்படுத்துகின்றான் இதே போன்றுதான் நல்லுபதேசம் செய்யக்கூடியவர்கள் அனைவருமே சொல்ல வேண்டிய பொறுப்பு அவர்களுடையது கேட்பவர்கள் கேட்கட்டும் கேட்காதவர்கள் போகட்டும் என்று விட்டுவிட ஆனால் சொல்ல வேண்டிய முறை எப்படி இருக்கணும் அந்த முறைப்படிக்கு சொல்ல வேண்டும் ரொம்ப லேசாக அலட்சியமாக சொல்லும் இருக்கக்கூடாது ரொம்ப வற்புறுத்தி வலியுறுத்தி அதை கட்டாயப்படுத்தி இப்படித்தான் செய்தாக வேண்டும் என்று சொல்லுவதும் கூடாது சட்டங்களை சொல்ல வேண்டும் கேட்பவர்கள் கேட்கட்டும் அதன்படி நடப்பவர்கள் நடக்கட்டும் நடக்காதவர்கள் இருக்கட்டும் என்று விட்டுவிட வேண்டும் என்பது அதனுடைய பொருளாகும் இதில் அதையே வலியுறுத்தி அல்லாஹத்தால் அடுத்து சொல்லுகின்றனர் மாவும் அல்லாஹுடைய உத்தரவை கொண்டே தவிர அது ஈமான் கொள்வது என்பது கிடையாது ஒருவர் ஈமான் கொள்வதாக இருந்தால் அல்லாஹுடைய உத்தரவு வேணும் அல்லாஹுடைய அனுமதி வேணும் அல்லாஹுடைய கட்டளை வேண்டும் அது இல்லாமல் அவர் ஈமான் கொள்ள முடியாது நம்ம சொல்ல வேண்டியதா இவருடைய பொறுப்பே தவிர அல்லாஹுடைய கட்டளையை கொண்டு வந்து திணிக்க வேண்டிய பொறுப்பு அவருடைய அல்ல என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றார் ஆனால் யார் ஈமான் கொள்ளவில்லையோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் உண்மையிலேயே அவர்கள் ரொம்ப அசுத்தமானவர்கள் ஈமான் கொண்டால் அவர்கள் எல்லாம் சுத்தமானவர்கள் ஈமான் கொள்ளாவிட்டால் அவர்கள் எல்லாம் அசுத்தமானவர்கள் அறியாத மக்கள் அறியாதவர்களின் மீது அல்லாஹத்தால் அசுத்தத்தை ஏற்படுத்துகின்றான் என்பனும் சொல்லுகின்றார் அசுத்தம் என்பது இந்த குஃபு ஷிர்க் என்பதாக பொருளாகும் குஃபுரை ஏற்படுத்துகின்றான் ஷிர்கை உண்டாக்குகின்றான் யாரெல்லாம் குஃபுரிலே இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் அசுத்தத்திலே இருக்கின்றார்கள் என்பதாக பொருளாகும் யாரெல்லாம் ஷிர்க் வைக்கின்றார்களோ அவர்களெல்லாம் அசுத்தத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக பொருளாகும் முன்னாலும் இது மாதிரி ஆயத்து வந்திருக்கின்றது இது மாதிரி கருத்து வந்திருக்கின்றது அறிவில்லாத மக்களின் மீது அசுத்தத்தை அல்லாஹால உண்டாக்குகின்றான் இந்த அசுத்தம் என்பதற்கு ரிஜிஸ் என்பதற்கு அசுத்தம் என்று நேரடி பொருள் ஆனால் மறைந்திருக்கக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால் யார் விளங்கவில்லையோ என்று சொன்னால் ஈமான் கொள்வதை பற்றி விளக்கம் இல்லையோ அல்லது ஈமானை பற்றி உள்ள இஸ்லாத்தை பற்றி அறிவு யாரிடத்திலே இல்லையோ அப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதாக பொருள் லா யா சரியான அகல் சரியான அறிவு இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் எதை பற்றி அல்லாஹாலுடைய கட்டளையை பற்றி அல்லாவுடைய தீனை பற்றி அல்லாஹுடைய தீனுடைய ஆதாரங்களை பற்றி உள்ள அறிவில்லாதவர்கள் இவர்களின் மீது அதாவது அல்லாஹுடைய தீனை விளங்காதவர்களின் மீது அல்லாஹத்தால இந்த அசுத்தத்தை ஏற்படுத்துகின்றான் அப்படின்னு சொன்ன அசுத்தினுடைய மறு கருத்து என்னவென்றால் தண்டனை என்பதாக பொருள் யார் இந்த தீனை விளங்கவில்லையோ அப்படின்னா தீனுக்குள்ளே வரவில்லையோ அவர்களை அல்லாஹால தண்டிப்பான் தண்டனை அவர் மீது விதியாக்குவான் என்பதாக பொருளாகும் ஒரு கருத்தை அல்லாஹால சொல்லுகின்றான் தன் தங்களுடைய அறிவை பயன்படுத்த வேண்டும் அறி அக்கல் என்ற அறிவை அல்லாஹால கொடுத்திருக்கின்றான் ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் தன்னுடைய அறிவை பயன்படுத்த வேண்டும் என்பதையும் குறிப்பிடுகின்றார் அறிவை அறிவை பயன்படுத்தினால்தான் இந்த தீனை விலகி கொள்ள முடியும் மேலோட்டமாக ஒருவர் ஒரு மார்க்கத்திலே இருக்கின்றார் ஒரு மதத்திலே இருக்கின்றார் குஃபுருடைய மார்க்கத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார் இது என்னுடைய மார்க்கம் என்னுடைய தந்தையுடைய மார்க்கம் தந்தையுடைய தந்தை மார்க்கம் வாழையடி வாழையாக நாங்கள் இப்படித்தான் இருக்கின்றோம் என்பதாக மட்டும் நினைத்து கொண்டு அப்படியே அவர் வணக்கம் செய்து கொண்டிருந்தால் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் அவர் தன்னுடைய அறிவை உபயோகிக்கவில்லை என்பதாக பொருளாக சுமத்தினாலும் அல்லாஹால இந்த ஆயத்தின்படி கேள்வி இப்படி கேட்பான் உனக்கு அறிவை கொடுத்திருந்தேனே நீ ஏன் அந்த அறிவை கொண்டு சிந்திக்கவில்லை நீ இருக்கக்கூடிய மார்க்கம் சரியானதா இல்லையா என்று ஏன் சிந்திக்கவில்லை என்று கேட்பார் என்று விளக்கம் தரப்படுகின்றது பொதுவாகவே உதாரணமாக இப்போது நாம் பார்க்கின்றோம் தீனை இஸ்லாத்தை பற்றி மற்றவர்களுக்கு எத்தி வேண்டும் என்று கட்டணம் இருக்கின்றது அடுத்தவருக்கு சொல்ல வேண்டும் சரி இஸ்லாத்தை பற்றி சொல்லுவது என்பது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிலர் பிரச்சாரத்தின் மூலமாக சிலர் எழுத்தின் மூலமாக சிலர் பேச்சின் மூலமாக சிலர் வேறு விதமான ஏதாவது ஒரு முறையிலே மார்க இஸ்ராத்தை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இஸ்லாத்தை பற்றி தெரியாதவர்கள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சில கூட்டத்தினர் சொல்லுகின்றார்கள் அல்லவா நம்முடைய கடமை தீனை எத்தி நம்முடைய கடமை ஆனால் தீனை எத்தி வைக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் அது சென்றடைய கூடிய மனிதர்கள் ஏராளமாக உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றார்கள் உலகத்திலே பல்வேறு நாடுகளிலே மனிதர்கள் இருக்கின்றார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இஸ்லாத்தை தெரியாத மக்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் எப்படி பிரச்சாரம் செய்வது சென்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு ஒரு ஆர்டிகாவில் இருக்கார் இன்னொரு அண்டார்டிகாவில் இருக்கின்றார் ஒரு லாப்லாந்தில் இருக்கின்றார் ஒருத்தர் வடக்கு பகுதியிலே தென்துருவத்திலே வட துருவத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார் இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார்கள் இவர்களுக்கெல்லாம் எப்படி இஸ்லாத்தை தெரிவிப்பது அது முழுமையாக சாத்தியம் இல்லை ஆனால் உலகத்தில் இன்று என்ன நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அல்லாஹத்தாலா அறிவை கொடுத்திருப்பதின் காரணமாக எல்லா வகையான சிந்தனைகளும் விளக்கங்களும் அந்த மனிதர்களுக்கு கிடைத்து தங்களுடைய அறிவை பயன்படுத்தி அதை பெற்றுக் அந்த விளக்கத்தை விஷயத்தை பெற்றுக்கொள்ளுகின்றார்கள் தீனை பற்றி மட்டும் அவர்கள் சிந்திப்பதே கிடையாது அல்லாஹாலா இப்படித்தான் கேட்பார் உனக்கு அறிவை கொடுத்திருந்தேனே நீ ஏன் மார்க்கத்தை பற்றி சிந்திக்கவில்லை நீ ஒரு மார்க்கத்திலே இருந்தாய் ஆனால் அந்த மார்க்கம் சரியா இல்லையா என்பதை பற்றி ஏன் சிந்திக்கவில்லை என்பதாக கேட்பார் பொதுவாக மனிதன் தனக்கு எது லாபம் தரும் எது இடையூறு தரும் என்பதை பற்றி சிந்திக்கின்றான் சாப்பிடுகின்ற பொருளாக இருந்தால் இதை சாப்பிடலாமா கூடாம கூடுமா கூடாதா அதாவது சாப்பிட்டால் உடலுக்கு ஒத்துக்கொள்ளுமா ஒத்துக்கொள்ளாதா என்று சிந்திக்கின்றார் ஒரு குடிக்கின்ற பானமாக இருந்தால் அப்படி சிந்திக்கின்றான் அணுகின்ற உடையை பற்றி சிந்திக்கின்றான் செய்கின்ற வேலையை பற்றி சிந்திக்கின்றான் தொழு தொழிலை பற்றி சிந்திக்கின்றான் எல்லாவற்றிலும் சிந்தனையை செலுத்துகின்றான் மனிதன் ஆனால் தான் இருக்கக்கூடிய குஃபுரான சீர்கான மார்க்கத்தை பற்றி மட்டும் சிந்திப்பதே கிடையாது அப்படியே இருக்கின்றார் நான் இருக்கின்ற மார்க்கம் சரியா இல்லையா என்று சிந்திப்பதில்லை அப்படி சிந்திக்காததே ஒரு குற்றம் மிகப்பெரிய குற்றம் அந்த மனிதனுக்கு அந்த குற்றத்தை அல்லாஹுக்கலாம் இங்கே சொல்லி காட்டுகின்றான் அவன் செய்கின்றது குற்றம் என்பதாக அப்படி தன்னுடைய அறிவை உபயோகப்படுத்தவில்லையே அந்த மனிதர்கள் அசுத்தக்காரர்கள் அசுத்த அசுத்தக்காரர்களுக்கு தண்டனை உண்டு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அறிவில்ல அறிவை பயன்படுத்தாத மக்களின் மீது அசுத்தத்தை ஏற்படுத்துகின்றான் என்று சொன்னால் அதற்குரிய தண்டனையை கொடுக்கின்றான் என்பதாக பொருள் சரி இவர்கள் தங்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ன செய்ய வேண்டும் சிந்திக்க வேண்டும் தீனை பற்றி சிந்திக்க வேண்டும் அதுக்கு முன்னால தான் வாழக்கூடிய இந்த உலகத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் வானங்களை பார்க்க வேண்டும் பூமியை பார்க்க வேண்டும் மற்ற பொருள்களை படைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருள்களை பற்றி சிந்திக்க வேண்டும் அல்லாஹால சொல்லியிருக்கின்றான் நிறைய இடங்கள்ல எங்கே சொல்லு சொல்லிடுங்கள் என்பதை நீங்கள் என்று சொல்லுங்கள் பாருங்கள் அப்படின்னு அர்த்தம் ஆனா பாருங்கள் சொன்னா இதயத்தால் நீங்கள் பாருங்கள் அதாவது சிந்தனையால் நீங்கள் அதனை காணுங்கள் என்பதாக பொருளாகும் சிந்தனையால் அதனை பாருங்கள் வானத்திலே என்ன இருக்கின்றன அதாவது சூரியன் இருக்கின்றது சந்திரன் இருக்கிறது நட்சத்திரங்கள் இருக்கின்றன மற்ற பொருட்கள் எல்லாம் இருக்கின்றன இடி மின்னல் போன்றவற்றை எல்லாம் அல்லாஹலா வானிலை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் இது இதையெல்லாம் யார் செய்வது எப்படி உருவாவது உருவாகின்றது என்பதை எல்லாம் சிந்திக்க வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றன அதே மாதிரி பூமியிலே எத்தனை பெரிய ஆச்சரியங்கள் இருக்கின்றன எத்தனையோ விதமான பல கோடிக்கணக்கான ஆச்சரியமான நிகழ்ச்சிகள் எல்லாம் பூமியிலே இருந்து கொண்டிருக்கின்றன பூமியிலே தரை ஒரு பகுதியாக ஆக்கி வைத்திருக்கின்றான் தண்ணீராக ஒரு பகுதியாக ஆக்கி வைத்திருக்கின்றான் தண்ணீரில் வாழக்கூடிய மிருகங்களை பிராணிகளை ஏராளமாக வைத்திருக்கின்றான் தரையிலே வாழக்கூடிய பிராணிகளை வைத்திருக்கின்றான் பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் அல்லவா தண்ணீரிலே சில பிராணிகள் வாழ்கின்றன அவையெல்லாம் தரையிலே வாழ முடியாது தரையிலே சில பிராணிகள் வாழ்கின்றன உயிரினங்கள் அவை தண்ணீரிலே வாழ முடியாது இன்னொரு அற்புதமான விஷயம் தண்ணீரிலும் தரையிலும் எந்த எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வாழக்கூடிய பிராணிகள் சிலவற்றை அல்லாஹத்தாலா ஆக்கி வச்சிருக்கோம் இதில் சிந்திப்பதற்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாகும் அல்லாஹத்தாலா இருக்கின்றான் என்பதற்கு மிகப்பெரிய சான்றாகும் இதுபோன்ற வானங்களை பார்க்க வேண்டும் பூமியை பார்க்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் சிந்தனை இல்லாததன் காரணமாகத்தான் அவர்கள் குபரிலேயே சிற்கிலேயே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அசுத்தத்திலேயே திளைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு தண்டனை உண்டு என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் வல்லர் வானங்களிலும் பூமியிலும் என்ன இருக்கின்றன என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று நபியை நீங்கள் அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள் அல்லாஹ் நீங்கள் வாக்களிக்க தண்டனையும் இருக்கின்றது என்றார் உணவு வானத்திலே இருக்கின்றது என்று சொன்னால் வானம் பொழிந்தால்தான் பூமி விளையும் எல்லாருக்கும் தெரியும் வானம் பொழியாவிட்டால் மழை பொழியாவிட்டால் பூமியிலே பயிர்கள்ியங்கள் காய்கறிகள் மற்ற பொருட்கள் மனிதர்கள் மிருகங்கள் சாப்பிடக்கூடிய எந்த பொருளும் விளையாடு இப்ப வானத்தில் தான் இருக்கின்றது என்று அல்லா குறிப்பிடும் விளைவதற்குரிய அசல் வானத்திலே இருக்கின்றது என்பதாக பொருள் அதே மாதிரி நீங்கள் வாக்களிக்கப்படுகின்ற ஒன்று தண்டனை வரும் என்று அல்லாஹத்தால சொல்லுகின்றான் அந்த தண்டனை புயலாக வரலாம் மழையாக வரலாம் பெரும் காட்டாக சூறாவளியாக வரலாம் சுனாமியாக வரலாம் எப்படி வேண்டுமானாலும் வரலாம் அது வானத்தில் இருந்தவர் நீங்கள் வாக்களிக்கப்படுகின்ற அந்த தண்டனையும் வானத்தில் தான் இருக்கின்றது என்பதாக சொல்லுங்கள் ரசுல்லா சல்லம் அவர்கள் ஒரு கவிதை உட்காலத்தில் உள்ள ரசூல்லா சல்லாஹருடைய காலத்தில் இருந்தவர் ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவர் பெரிய கவிஞர் அவர் ஒரு கவிதையை சொல்வார் அந்த கவியை ரசித்து ரசூல்ல சொல்லிக் கொண்டிருப்பார்கள் ஒவ்வொரு பொருளிலும் அவனுக்கு அத்தாட்சி இருக்கின்றது அவன் இருக்கின்றான் என்பதற்கு அத்தாட்சி இருக்கின்றது ததுல்லாலா அன்னகு இருக்கின்றார் என்பது மட்டுமல்ல அவன் ஒருவன் தான் என்பதற்கும் ஒரு ஆதாரமாக இருக்கின்றான் அப்படிங்கிறது ஒன்று கடவுள் இருக்கான் எல்லாம் சொல்றாங்க ஆனா ஒருத்தந்தான் அப்படிங்கிறத வித்தியாசப்படுறாங்க பாருங்க மக்கள் எல்லா மதத்துக்காரங்களும் கடவுள் ஒன்றே அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒருத்தன்தான் அவனை தவிர வேறு கிடையாது அப்படிங்கறத வித்தியாசப்படுறாங்க ஒருவன் தான் வணக்கத்திற்குரியன் அவனை தவிரவர் யாரும் கிடையாது வணக்கத்திற்குரியவன் என்பதால் எல்லா ஆற்றலும் அவனுக்குத்தான் உண்டு எல்லா சக்தியும் எல்லா தன்மைகளும் அவனுக்கு தான் அவன் அல்லாத எந்த பொருளுக்கும் எந்த சக்தியும் கிடையாது எந்த மதிப்பும் கிடையாது என்பதை மூமின்கள் மட்டுமே விளங்க முடியும் ஈமான் கொண்டால்தான் விளங்க முடியும் அதனால் ரசூல்லாஸ் இந்த ஆய் இந்த வச இந்த பாடல் கது அந்த ஆயத்துகள் எல்லாம் அந்த அத்தாட்சிகள் எல்லாம் அவன் ஒருவன் தான் என்று அறிவிக்கின்றன என்ற இந்த வாசகத்தை ரசூல்லாய் சல்லாஹ்ஸ்லாம் அடிக்கடி சொல்லிக்காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் லபீத் என்று ஒரு புலவன் அந்த புலவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இருந்தாலும் அல்லாஹுடைய நம்பிக்கை அவரிடத்தில் இருந்த நம்பிக்கை என்று சொன்னால் ஒருவன்தான் என்று இருந்தாலும் சிலைகளை குறைசியர்கள் இருந்தாங்க அதனால் இந்த பாடலுக்கு அருத்துள்ள பாடல் என்பதாக ரசூல்லாய் சல்லாஹ்லம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது வமா தூரில் தொழின்முரு மாதாபிஷமத்தி வல்லர் வானங்களிலும் பூமியிலும் என்ன இருக்கின்றது என்று அவர்கள் சிந்திக்கங்கள் என்று நிறைய சொல்லிவிடுங்கள் சிந்திக்கிறாங்க அது அந்த சிந்தனை வந்து தவறானதாக போயிடுது அது எந்த விதமான பிரயோஜனத்தை இவர்களுக்கு தர்றதே இல்லை என்பதையும் அல்லாஹால தெரியப்படுத்தில் ஆயாத் நுசுர் இந்த ஆயாத்துகள் எல்லாம் அதாவது இந்த அத்தாட்சிகள் எல்லாம் இந்த எச்சரிக்கையாளர்கள் எல்லாம் நுசூர் என்று சொன்னால் நதிர் என்பதற்கு பன்மையான தூதர்கள் எச்சரிக்கை செய்ய வந்த தூதர்கள் வானங்கள் பூமியில இருக்கக்கூடிய அத்தாட்சிகளும் ஈமான் கொள்ளாத கூட்டத்தாரை மட்டும் எந்த பலனையும் தரவில்லை ஈமான் கொள்ளாத கூட்டத்தினருக்கு எந்த பலனையும் தரவில்லை ஈமான் கொண்டால்தான் இந்த வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய அத்தாட்சிகள் எல்லாம் பலன் தரும் அதை பார்க்கக்கூடிய நேரத்தில் அதே மாதிரி ஈமான் கொண்டால் தான் சூதர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் வார்த்தைகள் எல்லாம் ஞானங்கள் எல்லாம் பலன் தரும் எல்லாவற்றும் தராது அடிப்படையாக இருக்கிறது அடிப்படையாக வைத்துத்தான் எல்லா விஷயங்களும் அந்த மனிதர்களுக்கு கைகூடி வரும் என்பதை அல்லாஹ் தெரிவி தெரிவிக்கின்றார் ஈமான் கொள்ளாத கூட்டத்தினருக்கு அத்தாட்சிகளோ சூதர்களோ எந்த விதமான பலனையும் தரமாட்டார்கள் இருந்து எந்த பலனும் இல்லாமல் அப்படியே தங்களுடைய வழியிலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எதிர்பார்ப்பது முன்னால் உள்ளவர்களுக்கு என்ன தண்டனை வந்துச்சோ அதை தான் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும் சொல்லுகின்றனர் இவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வரும் அவங்க அதை எதிர்பார்த்து ஆனால் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது தண்டனை வரும் அப்படிங்கிற எதிர்பார்க்கல இங்க செய்யக்கூடிய காரியத்தின் காரணமாக தவற்றின் காரணமாக குபுர் சிர்க்கின் காரணமாக அந்த தண்டனை எதிர்பார்ப்பதை போன்ற அவருடைய நிலை இருந்து கொண்டிருக்கின்றது எங்கேயே தண்டனை வருதுன்னு சொல்றீங்களா வரட்டு பார்க்கலாமே என்பதாக சொல்லுபவர்களும் உண்டு பகல்யான் தவிரோட அவர்கள் எதிர்பார்க்கவில்லை இல்லா மிஸ்ல ஐயா மில்லதின் கவலையில் அவர்களுக்கு முன்னால் சென்று விட்டவர்களுடைய தண்டனையை போன்றே தவிர வேறு எதையும் இவர்கள் எதிர்பார்க்கவில்லை ஐயான் அப்படிங்கிறத நாள்கள் அப்படின்னு அர்த்தம் எவம் அப்படின்னு சொன்னால் நாள் அதுக்கு பண்மை ஐயாம் நாள்கள் அப்படின்னு அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல நாள்கள் அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல உபயோகப்படுத்தப்பட்டது தண்டனையை குறிக்கக்கூடியதாக அதாவது முன்னோர்களுக்கு ஏற்பட்ட பயங்கரமான அந்த நிகழ்ச்சிகள் அழிவுக்குரிய நிகழ்ச்சிகள் அது அது போன்றதை தவிர வேறு எதையும் இவர்கள் எதிர்பார்க்கவில்லை பொதுவாக அரபியர்கள் சில வார்த்தைகள் பழக்கத்தில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை அவர்கள் சில கருத்துக்களை வைத்தனர் அந்த கருத்துக்காரனை பயன்படுத்துவார்கள் அதில் ஐயாம் என்பதும் ஒன்று அதாவது தண்டனை அதாவது தீய நிகழ்ச்சிகள் அதுக்காக வேண்டி ஐயாம் என்பதை பயன்படுத்துவார்கள் ரபி ஊசா அலி அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆயத்ரி அல்லாஹால சொல்லுகிறார் வதக்கிறம் ஐயா மில்லா அல்லாவுடைய ஐயாவை பற்றி ஐயாவை கொண்டு அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக அவர்களுக்கு நினைவூட்டுவீராக என்று அல்லாஹா தலா குறிப்பிடுகின்றார் இங்க அல்லாவுடைய ஐயாம் என்று சொன்னா அல்லாவுடைய தண்டனைகளை அல்லாவுடைய நிகழ்ச்சிகளை பற்றி ஒவ்வொரு நபிமாருடைய சமுதாயத்திற்கும் அவர்கள் அந்த நபியுடைய சொல்லை கேட்காததின் காரணமாக என்ன விளைவுகள் ஏற்பட்டன என்ன தீமைகள் ஏற்பட்டன என்பதை நினைவு கூற வேண்டும் என்பதாக அல்லாஹால குறிப்பிடுகின்றனர் வர்கள் அதனை எதிர்பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள் என்பதாக சொல்லுங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்ப்பதை எதுவும் கிடையாது எதிர்பார்த்து அவர் அல்ல சொல்லுகின்றான் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள் உங்களுக்கு வரக்கூடிய நிச்சயமாக நானும் உங்களுடன் சேர்ந்து எதிர்பார்ப்பவர்களில் உள்ளவனாக இருக்கின்றேன் என்றும் சொல்லிவிடுங்கள் நீங்களும் எதிர்பாருங்க உங்களுக்கு வர்ற தண்டனைய நானும் எதிர்பார்க்கறேன் எதிர்பார்ப்பவர்கள் உள்ளவனாக நானும் இருக்கின்றேன் என்று நீங்கள் சொல்லிவிடுங்க இது பெரிய எச்சரிக்கை உன்னால சொல்லிட்டான் அல்லத்தாலா எதிர்பார்க்கிறத தவிர வேற எதுவும் அவங்க செய்யறதில்ல அப்படின்ட்டு திரும்ப வலியுறுத்தி சொல்லுவது நீங்க எதிர்பாருங்க நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் என்று சொன்னால் செய்யறதை செய்ய பார்க்கலாம் நீயும் பார்த்துட்டேரு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் என்று சொல்றோமா இல்லையா ரொம்ப எச்சரிக்கை செய்யறதுக்காக வேண்டி கடுமையான எச்சரிக்கை அதற்கு அல்லாஹால சொல்லுங்க இன்னி வாழ்க்கும் மேலும் தோல்வியை நீங்கள் எதிர்பார்கள் நானும் உங்களோடு சேர்ந்து எதிர்பார்க்கிறேன் அந்த தண்டனை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அப்படி தண்டனை வரும்பொழுது யார் அல்லாஹுடைய சொல்லை அவருடைய ரசூருடைய சொல்லை கேட்கவில்லையோ அவர்கள் எல்லாம் அந்த தண்டனையிலே பிடிக்கப்பட்டவர்களாக ஆகிடுவார்கள் யார் அல்லாஹை ஏற்றுக்கொண்டார்களோ ஈமான் கொண்டார்களோ அவர்களெல்லாம் தப்பித்துக் கொள்வார்கள் அல்லாஹாலா அவர்களை காப்பாற்றோம் அவர்களுக்கு வச்சும் காத்துவான் காப்பாற்றுவான் அது அவரை அங்க விலகி விலகி என்று சொல்லியும் காப்பாற்றுவோம் எப்படி வேணாலும் அல்லாஹால காப்பாற்றுவோம் காப்பாற்றக்கூடிய சக்தி அவனுக்கு எப்படியும் இருக்கின்ற வரலாறுகள் நிறைய இருக்கு இப்படி தண்டனை வந்த பிறகு நம்முடைய தூதர்களை நாம் காப்பாற்றுவோம் தூதர்களை மட்டுமல்ல வல்லதீன ஆமனு அவர்களுடன் யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களையும் நாம் காப்பாற்றுவோம் தூதரையும் காப்பாற்றுவோம் ஈமான் கொண்டவர்கள் காப்பாற்றி விடுவோம் இப்ப ஈமான் அல்லாஹாலுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு கூறியது பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடியது என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் எத்தனை தண்டனைகள் வந்தாலும் சரி அந்த தண்டனைகளுக்குள்ளே அகப்படாமல் காப்பாற்றுவது ஈமான் தான் என்பதாக குறிப்பிடுகின்றார் இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்படின்னு சொன்னால் மூமின்கள்லாம் நிறைய முஸ்லிம்கள்லாம் நிறைய அழிக்கப்படுகின்றார்கள் உலகத்தில் குஜராத்தில் பார்த்தோம் ஈரா ஈராக்கில் பார்க்குறோம் அதே மாதிரி இதில் ஆப்கானிஸ்தானில் பார்த்தோம் இன்றைக்கும் உலகத்தில் நிறையா அப்படி முஸ்லீம்கள் அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றார்களே அப்படின்னு சொன்னால் சோதனைகள் அவங்களுக்கு அசல் தண்டனை இருக்குது அப்படிங்கிறது வேறு விஷயம் தண்டனை விட்டு காப்பாற்றப்படுவார்கள் அப்படிங்கிறது வேறு விஷயம் ஆனால் அவர்களுக்கு சோதனைகள்